பணம் சம்பாதிக்கணும் பழ்பாடு தெரியணும் அப்ப விசாரணம் கிடைக்கணும் கொஞ்சம் கோடிக்கரங்கு கர்ம கல்பனா கோடி சத்திரி பண்ணார் நூறு கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் தான் அனுபவிக்க முடியும் நூறு கோடி ஜென்மங்களை பத்தாயிரம் கோடி கூட சக்கரமும் சம்பாரிப்பாய்வேன் பணம் சம்பாரி அதுக்குள்ள கஷ்டம் செய்யும் பெரியாள சம்பாதி அது உள்ள கஷ்டத்தான் செய்யும் அப்படி இருக்கிறதுனால கஷ்டங்கள் பணத்தில இருக்கக்கூடிய சுகமே கிடையா கிடையாது எங்க சுகம் இருக்கு விசாரம் பண்ணணும் திருப்தி அடையணும் ஆத்மான பாகுபாடு தெரியணும் அப்போ விசாரம் கிடைக்கணும் அப்ப நீங்க அடுத்த வருஷம் படிக்கிறீங்களாக்க வராதுதான் கொஞ்சம்தான் வரும் ஜென்ம ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச தீய கர்மங்க ஒரு ஜென்மத்தில் போயிடாது சாத்தி அப்படி சொல்லலை மூணு ஜென்மம் சொல்லப்பட்டிருக்கு மற்றவனுக்கோ கோடிக்கரங்க சொல்லப்பட்டிருக்கு நாக்கும் சீயத்தையே கர்ம கலப்பனா கோடி சத்திரி போயினார் சேத கர்மங்கள் நூறு கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் தான் அனுபவிக்க முடியும் சொன்னார் நூறு கோடி ஜென்மங்களை பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பாய் ஏன் ஆகாமியம் சஞ்சிதம் பிரார்த்தகன் மூணு கர்மங்கள் ஆகாமியம் வந்துகிட்டே இருக்கும் இருப்புல இருந்துகிட்டே இருக்கும் இருப்பு கொஞ்சம் தான் வெளிவாறு பிரார்த்தகன் போயிருக்கும் இந்த ஜென்மத்தில் இறக்குற வரைக்கும் பிரார்த்தனை செயல்பட அப்ப நஷ்டம் அப்புறம் சஞ்சயத்துலேயோ சம்பாதிபோ சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது நூறு கோடி ஜென்மம் எடுக்கலாமோ இப்போ இருக்குது சஞ்சயத்துக்கு அவ்வளோ ஜென்ம இருக்குது கணக்கு நாக்கும் செய்யத்தே கர்ம கல்பனா கோடி சேர்த்தே ரேப்பி கோடி ஜென்மங்களுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம் இப்போ நான் எழுத்தெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு ஜென்மத்திலையும் எடுத்துருக்கோம் அது எப்போ அதை சேர்த்துக்கிட்டே இருக்கு ஏ போதுமா சொல்லுங்க இருக்கு தத்வஞானம் வந்தாதான் போக முடியாது போகாது அதுதான் சொல்றார் பஞ்சினை ஊழ்த்தி போல் பல ஜென்ம வித்தை வைத்தான் சஞ்சிதன் எல்லாம் ஞானம் தழல் சுட்டி வெந்நீராக்கும் கிஞ்சித் ஆகாமியும்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்ஞின பிரார்த்தத்தை அனுபவித்து தீரமான இந்த நூறு கோடி ஜென்மத்துக்குள்ள புண்ணியபாவ கர்மங்கள் நாசமடையும் சொன்னால் தத்துவஞானம் ஒன்று வந்தாக போற நாசமடையுது சஞ்சித நாசமடையது சஞ்சித நாசமடைந்தது ஆகாமி உள்ளா போகுது ஆக ஆனால் வெளிப்பட்ட பிரார்த்தமானது கொஞ்சம் இருக்கும் அது தரீரம் இருக்க வரைக்கும் இருக்கும் அது நாசமடைக்குது எப்படி இப்படி காரணம் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட நிலைக்கு நான் உயர்ணம் பண்ணுன்னு சொன்னேன் அது ஒன்னு நல்லா வந்துடுமா மூழ்கித்தன்மை வந்தாலும் மூணு ஜென்மம் சொல்லப்படுது மற்றவன் கோடி ஜென்மம் இவனு மூணு ஜென்மம் சொல்லப்பட்டிருக்கு பாடுபடணும் அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்மத்துலயே படிச்சுக்கல வரல வரல எப்படி வரும் வருமா ஓரளவுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் எல்கேஜி ஊகேஜி தான் காலக்கெல்லாம் ஒன்னாங்க அளவுக்கு இன்னும் வரல ஒரு ஒன்னாங்களுக்கு வந்தாதான படிச்சு போனா ஆரம்பம் முதல் படி இன்னும் காலம் அலக்காசி இருந்தாக்க ஆரம்பம்தான் அதை விட கீழ்மையில் தானே அப்படி ஏதோ முன்னே இருந்தது கொஞ்சம் உயர்வு அந்த திருப்தி தான் மொழியா அதுக்கு மேலே மேல்நிலை எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றம் தான் வரும் காலான முத்தி கவிந்து தான் பண்ணார் மேல்மொழிக்கு வழிகா அது வந்தான் காலான் முதல் வந்தால் தான் சொல்றார் அவர் முதல்ல கொடுக்கணும் வந்தா முத்தியும் கேவந்தாமான்னார் அப்புறமேல நாலாம் பூமி வர்ற வரைக்கும் மூணு பூமியில் போனாக்கா அவன் செத்து போட்ட என்ன கைதுன்னா வேற எங்கேயும் சொல்கிறத்துக்கு போக வேண்டியது இல்லை மீண்டும் ஞான குடும்பத்திலேயாவது செலுத்து கொடுக்குறதா பிறந்து தொடர்வான்னு உத்தரவாதம் கொடுக்கு பௌதிகதை கொடுக்கு அது வாசத்துலையும் கொடுத்துருக்கு அது மாதிரி கையில் முதலான வடிவுகளில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கிறதுனால அதை நம்பும் நம்பும் இந்த ஜென்மம் வீர்த்தம் இல்லை இந்த வேந்த படிவாக வீணாக போறது இல்லை இது எப்படி ஒரு மூணு ஜென்மம் தான் அது கூட இந்த ஜென்மத்திலேயே சிரமமான தீவிரம் அடைஞ்சோம் பண்ணால் ரெண்டு ஜென்மம் ஒன்றும் குறைஞ்சிரும் இன்னும் தீவிரம் பண்ணமுன்னா பிராரம் இடம் கொடுத்தாக்க அடுத்த ஜென்மத்தில் வந்துடும் இன்னும் நமக்கு பிராரத்தை முன் ஜென்மம் செஞ்சு இருக்குமேன்னா எந்திர வரும் ஜல்லப்பட்டுருக்கு இதே முடிவுன்னு அர்த்தம் இல்லை இது ஒரு ஜென்மத்திலேயே கூட முடிக்கலாம் ஆனால் இப்போ பிரார்த்தம் எப்படி நமக்கு சொல்ல முடியாது சாகர சமத்துக்கு கூட அந்த பிராரத்தை செயல்படலாம் அதனால அடுத்து ஜென்மம் தான் இருக்குன்னு நம்பவே போடாதுன்னு சொல்லுவோம் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நம்பாதீங்க நீங்க இதே ஜென் கிடைக்கும் நம்புங்க அப்படிம்பார் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போறான் பரீட்சைக்கு போறேன் பத்தாவது பன்னெண்டாவது நான் என்னத்தை பாஸ் ஆக போறேன் என்னமோ போய் எழுதுறேன் பான்னு போனான்னா பாஸ் ஆகுவானேன் இவனா முடிவு பண்ணிட்டான் இல்லை நான் பெயில் நல்லா படிக்கிறேன் என்ன கூட எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன்ப்பா முயற்சி பண்ணி பார்ப்போம் நான் வெற்றி பெறுவேன்னு நம்பி கொஞ்சம் வருதுன்னு சொன்னான்னா வெற்றி கிடைக்கும் அவனுக்கு இன்னைக்கு போகும்போதே நான் என்னத்தான் படித்தேன் என்னத்தையும் வரப்போகுது நான் இப்போ எழுதுதான் சுக்கிட்டே போனான்னு படிச்சல் பாதாக போகிறாங்க அப்படி போல இந்த ஜென்மத்தில் எனக்கு ஞானம் வரப்போகுதா என்னதும் வரப்போகுது அப்படின்னாக்கா அப்போ அவனுக்கு முதல்பு கூட வரப்போறதில்லை இந்த எந்த ஞான தோணும் தீவிரம் இருக்கு மனசில் இருக்கணும் தீர்மானம் அதுக்காக சிரவணமான விடப்படாது சுதர்மம் மூச்சுக்களுக்கு சிரவணம் மனதான் ரெண்டாம் தனம் தான் சாகர் வரைக்கும் சிரணம் பண்ணிட்டே இருக்கணும் சாகம் போது திடீர்னு ஞானம் இருந்தாலும் வரலாம் நிறுத்தினு சொன்னா அந்த கடன் இருபதாயிரம் இருளாட்சி சொன்னாக்க அப்புறம் அவ்வளவுதான் அப்புறம் பழைய கடைக்கு நூறு கோடி ஜன்னுக்கு போகல ஆயிரம் கோடி கோடி சத்திரி வேணும் பிரார்த்தனை பண்ணுங்க பகவானே அது கிடைக்கும் பிரார்த்தனை நல்லா கிடைக்குமா ஈஸ்வரன் அனுக்கிரமும் இல்லை இருந்தால் முடியுமா சொல்லியிருக்கு இல்லை அந்த கண்ணு கருவை ஈஸ்வர கருவை சாஸ்திர கருவை குருக்கு இருப நாலு கிருவு வேணும்னு சொல்லியிருக்கு இல்லை அப்புறம் சம்பாதிக்கணுமா இல்லையா குரு ஈஸ்வர சம்பாதிக்கணுமா இல்லைவா எல்லாத்துக்கும் மேலாக ஈஸ்வரர் தான் முக்கியம் பிரார்த்தனை முக்கியம் பிரார்த்தனை பண்ணாக்க பகவான் ஏற்றுக்கிறார் அதனால தான் நிஷ்காமம் காரணம் நிஷ்காமம் பண்ணும் செய்யணும்னு சொல்லப்போது இவ்வளோ சாதனங்கள் அடிப்படை வேண்டியிருக்கு அதில் ஒரு ஏதளவுக்கு வந்தால் கூட மேலே போயிடலாம் எப்படி வழி தவறாமல் போனா போதும் ஊர் போய் சேரலாம் நீங்க நல்ல வழியா இருக்கு இது சுத்தமான வழியா இருக்குன்னு வழி தவறி போனீங்கன்னா ஊர் போய் சேர முடியாது இந்த வழி கல் முல் கூட இருக்கலாம் அதனால அந்த வழிதான் பிடிக்கணும் என்னையா கல் முள்ளா இருக்கு இதுல எப்படி போறது இது நல்ல வழியா இருக்கு போறமுன்னா வழி நல்லதுதான் ஊர் இது வலி கெடுதல் ஊர் நல்லது அதனால வழி நமக்கு முக்கியம் அல்ல கடைதான் இருக்கலாம் ஆனா ஊர் முக்கியம் இது ஒரு ஞானமாகிய முக்கியமாக ஊர் அது போகக்கூடிய இந்த வழியானது மேற்கொள்ளமா இருக்கலாம் கடும்வாது போகத்தான் வேணும் அப்படி சிரவணத்தை ஆயுள் வரைக்கும் செஞ்சிட்டே இருக்கணும் செஞ்சே இருந்தால்தான் ஒரு காலத்தில் சாகர சமயத்தில் கூட ஞானம் வரலாம் இல்ல வரல அர்த்தம் ஒண்ணும் இல்லை அடிச்சிருந்து வரலாம் வாமதேவருக்கு சிரவணம் ஆயுள் வரை செஞ்சிக்கிட்டே அது ஜென்மே வரல அப்புறம் கர்ப்பத்தில் வந்து சொல்லப்படுது சில பேர் பிறந்த பிறகு வரும் சில பேர் சின்ன வயசில் வரும் சில பேருக்கு வயசான காலத்துக்கு வரும் அதனால் முயற்சி திருமணம் மனம் நித்யாசனம் சுதர்வம் மூச்சுக்கலுக்கு மற்றவங்களை பற்றி பேச்சு இல்லை யார் கேட்குறேன் கட்டாயம் பண்ணுறாங்க அவங்க ஏன் மூர்ச்சிக்கலுக்குதான் பேச்சு பள்ளிக்கூடத்துக்கு எவன் போயிருக்கானோ அவ்வளோதான் பாடமும் வாத்தியால் கண்டிப்பாக வழியா திருவிழா போகிற பிற பிள்ளைகள்லாம் வாத்தியா கண்டிப்பாரா நல்லா படிக்கலான்னு சொல்லுவாரா அவனுக்கு தான் எவன் மூச்சோன்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு தான் விதிகளும் கட்டுப்பாடுகளை உடைய மற்றவன் கிடையாது அதில் பல்வேறு படிகள் பெயர் வீடு ஆகலாம் அடுத்த வருஷமும் படிக்கலாம் இப்போ மூச்சுத்தன்மை உள்ளவர்கள் ராஜிவசன ஒரு அதை மூழ்கை பண்ணி மீண்டும் சம்பாதிக்கலாம் பரீட்சை படிக்கிறவன் இந்த வருஷமே படிச்சுட்டா நல்லது தான் எத்தனை பேர் பெயர் ஆகணும் பத்தாம் ஆண்டாவில் பிஐஎம்பிஐ ஆகிறாங்க ஆன பிறகு மீண்டும் படிக்க தான் செய்கிறாங்க சில பேர் அஞ்சு முறைகள் எழுதுறாங்களா சரி பத்து முறை எழுதுறாங்களாம் எப்படியும் பாசாகிறாங்க சில பேர் சில பேர் அட் விட்டுடுறாங்க ஆனால் அது பயிற்சி இருந்தாக்கா எனக்கு ஒரு நாள் பாது கிடைக்கும் அப்படி சில முறை ப பயிற்சி பண்ணி வெற்றி பெற்றாலும் இருக்காங்க அப்படி போல் இந்த துறையில் பெயர் ஆனாலும் கூட வருத்தம் இல்லாமல் மீண்டும் செய்யணும் ஏன்னா இதுதான் சுதர்மம் இதை தவிர அதெல்லாம் பரதர்மம் உளியல் வாழ்க்கை லௌகி வாழ்க்கை இதெல்லாம் துக்கத்தை கொண்டு சேர்த்து வழியாக சுகத்தை சேர்க்கவே சேர்க்கல இது துக்கம் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட சுகத்திலேயே கொண்டு முடிக்கும் அனும துக்கம் இருக்க வழிய முடிவில் சுகம் தான் அது முடிவில் ஆரம்பத்தில் சுகம் கொடுக்கும் முடிவில் துக்கமே தான் கொடுக்கும் பொருள் வசதியில் வச்சுக்கோங்க பதை வசதியும் வச்சுக்கோங்க இல்லை செல்வாக்கு எந்த துறையில் கடைசியும் துக்கம்தான் குடிக்க வழியும் சுகம் கொடுக்கவே கொடுக்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதாரம் செல்வம் அது கல்வி எது வேணா வச்சுக்கோங்க கடைசியாக துக்கப்படுறாங்களே விட சுகம் கிடையாது கிடையாது நீங்கள் சொல்லுங்க எப்படின்னா பிடிக்க வரணும் நான் படிக்கத்தக்கது தான் படிப்போம் வாய்ப்புக்கு நேரும் போதும்னா அதுக்கு செலவு பண்ணுவோம் நேரத்துக்கு கொடுப்போம் அதுக்கான ஊற்று பண்ணுவோன்னு ஒரு ஆசை வருது அதை ஊற்றி சுத்தும் முதல் பூமி அப்படி மனசில் இருந்தவன்னா அவங்களுக்கு முதல் பூமி அர்த்தம் என்னத்தை படிச்சு என்னத்தை காண போறோம் என்னமோ நாலு பேர் போறாங்கப்பா வர்றாங்கப்பா அதான் பாக்கிறோம் வேலையில ஒட்டி வந்து இருக்கலாம் நாங்களுக்கு வேலையா இல்லை நாங்கள் சம்பாரி சாப்பிட்றோம் வரமாட்ட எப்படி புரிய இதெல்லாம் யார் பண்றது வயசான காலத்தை கிழங்க கட்டையிலும் செய்ய வேண்டியது இப்ப சின்ன பசங்களாம் போறாங்களே இதெல்லாம் கெட்டு போயிடுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க சரி போனா போட்டு கெட்டு போனா போட்டு இந்த விஷயத்துக்கு கெட்டாலும் நல்லதே ஆ பரதர்மத்தை படிச்சு லாபம் பகவத்கீதை சொல்லுங்க சுதர்மத்தில் கெடுங்கள் நல்லது பரதர்மத்தில் வெற்றி பெறுங்கள் தீயதுங்கிறான் உங்க அண்ணன் பன்னெண்டாவது படிக்கிறான் பத்தா பாடம் எனக்கு பிடிக்காது பன்னா பாடத்தை பிடிக்க படிச்சுருக்கான் படிச்சு பாடா எது வரும் பத்தா பாட கேள்விதான் வரும் இவன் படிச்சது பிற பன்னெண்டாவது பாடம் அது வரல பெயில் தான் இவன் வந்து பத்தாம் பாட படிச்சு பெயர் கூட அடுத்த வருஷம் படிக்கும் போது அதை முன்னால் படிச்சா சகாயம் பண்ணும் சமஸ்காரம் இருக்கும் ஆனால் சுதர்மம் செய்ய தோல்வியடைஞ்சாலும் தவறு இல்லை பரதர்மம் செய்து வெற்றி பெற்றாலும் அது தவறுன்னு சொல்றார் வல்லு அது பக்தையில் அதனால இது சுதர்மம் திருமண மனோர்கள் என்று எவன் நினைக்கிறாரோ அவர் இது என்னையாவது படிச்சுக்கிட்டு வேலை இல்லாத வெற்றி வதர்த்தம் அப்படின்னு எவன் சொல்றானோ தருணம் இல்லைன்னு அர்த்தம் அது நீங்களும் முடிச்சு பண்ண வேண்டியதுதான் மனசு எப்படி இருக்க அவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க கேள்வி பண்ணும் சரி பண்ண மாட்டானு சரி அவர்களுக்கு நிச்சயம் இருக்குமே அடுத்த பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அவனும் சோறு போடுறான் நான் சம்பவம் சாப்பிட்றேன் அவன் பத்தி நம்ம என் கவலை பண்ண அப்படிங்கிற தைரியம் வரணும் தைரியம் இல்லைன்னா முடியாது கேள்வி பண்றாங்கன்னா யார்தான் கேள்வி பண்ணாம இருக்காங்க வேலை சொல்ல வருது ஞான கேள்வி பண்றாங்களே அப்படின்னா நாசிகன் கர்மகாண்டி கேலி பண்ணுறான் கர்மகாண்டியை பக்திகாண்டி கேலி பண்ணுறேன் பக்தியாண்டி ஞானகா ஞானகாண்டி கேலி பண்ணுறேன் அப்புறம் இந்த அக அகச்சமயங்களை புறச்சமயங்களும் கேள்வி பண்ணுது புரட்சமயம் கேலி பண்ணுது எல்லாரும் சேர்த்துக்கிட்டு அரசியலால் கேலி பண்ணுறாங்க இப்படித்தான் இருக்கு அப்படியே உலகத்தில் கேலி பண்ணாமல் திட்டாமல் ஏன் இருக்கான்னு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது அவரவர்களுடைய சுதர்மத்தை கடைப்பிடிக்கும் போது எப்படி வந்தாலும் சரின்னு சார் நமக்கு தைரியம் இருக்கலாம் அது தைரியம் இல்லைன்னு சொன்னாக்கா எந்த தொழிலும் முடியாற முடியும் எந்த தொழிலும் குழந்தைக்கு தான் சம்மதம் அப்படியே வருது அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் நமக்கு வித சொல்ல பிரிதி வருதா என்று முடிவு பண்ணிக்கணும் ஆரம்பிச்சு அர்த்தம் வந்திச்சு ஆரம்பிச்சு அர்த்தம் அப்புறம் அது திடம் ஆகி தொடர்ந்து வந்தாக்க கொஞ்சம் திடப்பட்டு போச்சுன்னு அவ்வளவுதான் இதான் அடையாளம் அறனழித்தனன் மரத்தினை அசூயை தனினல் அமிர்த சீலனு அழித்தனக்கிறனித்தனனு பேச்ச பேச்சை போட்டினார் தேர்விலே பெரிய டம்பனுயிர் சிந்தியதுவே அஞ்சு பேனி மூலமும் அதுவேதானது விளக்க முறையும் இருபத்தி ரெண்டாவது பேரு அவதாரிகை தருமனால் பாவம் அழிந்தது அமிர்தசேரனால் பொறாமை அழிந்தது அடக்கனால் மதன் அழிந்தனன் உபேட்சையால் அபேட்சை அழிந்தது நல்ல ஆராய்ச்சியினால் டம்பன் அழிந்தனன் என்றான் பொருள் அரண் மரத்தினை அழித்தனன் தருமன் பாவத்தை நாசமாக்கினான் தர்ம சிந்தனை இருந்தாக்கா பாவங்கள் வராது தர்ம இல்லாதனால தான் எல்லா பாவங்களுக்கு காரணமாக இருக்குது அசூயதனை நல்ல அமிர்த செயலன் அழித்தனான் பொறாமையினை ஆனந்தம் அளிக்கும் அமிர்த செயலன் நாசமாக்கினான் ஆச்சார ஒழுக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா பொறாமை வராது ஆச்சாரம் ஒழுக்கமாக இருந்தால் அது பொறாமையெல்லாம் வராதுனாச்சாரிதான் பொறாம வரும் உபேட்சையில் அவேச்சைப்படி விருப்பு வெறுப்பு இல்லாத உதாசீன திசையில் ஆசை எட்டு ஒழிந்தது அதாவது உதாசீன தசை இருக்குமே ஆனால் ஆசைகள் வராது ஆசைன்னா ஒரு பக்கம் சாடுறது வெறுப்புன்னா ஒரு பக்கம் ஒதுங்கிறது ரெண்டும் உதாசீனமாக இருந்தவொன்னா இந்த விழுப்புரம் போயிடும் உதாசீனம் மிக முக்கியம் மைத்திரிகரணி மீது உபேட்சை இது என்று ஞானகுணங்கள் உபேட்சி பிரதானம் சொல்லப்படுது பாவில் இடத்துல உதாசனமாக போயிடணும் அவள் வந்து நல்லா செஞ்சாலும் கெடுதல் நினைப்பான் கெடுதல் செஞ்சாலும் தீட்டுவான் கண்டைக்கு வருவான் இப்போ சான் போய்ட்டு ஒம்பு இல்லை இப்போதான் போயிடணும் தேர்வில்ிய ன் உயிர் சிந்தியது நல்ல ஆராய்சினால் பெரும் டம்பனுடைய உயிர் அழிந்தது டம்பன் ஆனால் தன்னை மெச்சரே டம்பம்னு பேர் தன்னை மெச்சுக்கிறது இருக்கு அதனால் பல விதமான சிக்கல்கள் உண்டாகும் நாம் தன்னை மெச்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்க வந்து இவனை மெச்சுக்க நாம் பாருங்கன்னு திட்டுவான் அப்போ பெரிவாள் அப்படிங்கிற எண்ணம் வரும் மெச்சரே டம்பம் தற்பம்போது பெரியவன் ஆனையால் ஆகங்காரம் தன்பிடி விடாப்பிடி அண்ணன் இது கடைசி ஆங்காரம் இருக்கே தான் சொன்னது தான் படத்துல சொன்னால் எதுக்க மாட்டாங்க அது ஆங்காரன் பேர் பெரியவன் நான் தான் சின்னவங்க எல்லோரும் ஒரு பாவனை அது எதில் அண்ணா எல்லாத்துலேயுமே கல்வியில் அல்லது பொருள் அல்லது பலத்தில் அளவில் குளத்தில் ஜாதியில் இப்படி வரும் உயிர் ஒன்று அப்புறம் டம்பம் தன்னை வச்சுக்கிறது உயர்வடுத்தி பேசுகிறது அந்த காரியம் சேர்த்தேன் இந்த காரியம் சேர்த்தேன் என்ன நான் இல்லைன்னா காரியம் நடக்குமா அப்படின்னா தென்னை உயிரி போயிருந்தேன் இதெல்லாம் டம்பம்னு போயிருது அப்போ என்ன செய்யணும் ஆராய்ச்சி போகணும் நம்மளால முடியுது ஈஸ்வரன் ஒருத்திருக்காத இல்லையா அப்படி ஈஸ்வரனால் நடத்தப்படுகிறது என்பதை நான் நினைக்கணும் நம்ம சங்கர் ஜெயந்தெல்லாம் அப்படி தான் நினைக்கிறேன் நாம் செய்கிறத நினைக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா பல சம்பவம் பார்த்தாச்சு முத நாள் நிறைய கூட்டம் வந்துருச்சு கூட்டம் வந்த பிறகு இங்கே நம்ம திட்டம் கொஞ்சமாக தான் இருந்தது என்ன அப்படி வாசப்பட்டே இருந்தால் திடீர்னு பழனிசாமி நாலு படி நாலு கிலோ இது கொண்டு வைத்தான் கொண்டு வந்தான் அதை கொண்டு வந்தான்னு இன்னைக்கு நான் வாடச்சி நிறையா அஞ்சு படியா சரி வச்சுக்கோங்க அது கொண்டு வந்தவுடனே எல்லாம் சரியாக போச்சு பாரு ஆண்ட செய்கிறாரா இல்லையா அவருக்கு நம்ம சொன்னால் அவரும் சொல்ல எதிர்பாரா வந்தது தான் அப்போ நாம் செய்யலாது அந்த சூண்டு விட்டு திட்டம் சரி போகல கொண்டு போன சொல்லி அனுப்பியிருக்காரு அப்போ நம்ம செய்ருங்க அதனால இது ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லா ஆளுடன் அழைச்சி வைக்கிறார் ஆராய்ச்சி இருந்தால் அது இருக்கும் நான் நடத்துகிறேன்னு சொன்னாங்க சரி வர்றார் அப்படிங்கிறது நினைக்கிறார் இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா எல்லா காரி செய்ய நடக்கும் என்பதை பார்த்துக்கலாம் சாந்தியே நழிந்தது அன்னை போலும் அவிரோதமிழவாறு தீங்கருத்தியிடுமச்சரன் அழிந்த அழிந்தயறவே செய்யும் மையம் அழிவுற்றது மிகவும் தெளிவினிலே அதாவது அருகே சாந்தியால் அகங்காரமும் அவிரோதத்தால் மச்சரனும் சந்தேகம் மரணமாகிய தெளிவினால் அழிந்தது எனல் இதன் பொருள் விரோதம் இல்லாதன்மையானது இதன் பொருள் அரிய சாந்தியின் ஆங்கரிப்பு கிடைத்தற்கரிய சாந்தத்தால் அகங்காரமான நாசமடைந்தது அதாவது மனசு அமைதியாக இருக்கும்போது ஆங்காரம் தலை தூக்காது மனசு வந்து கர்த்தா பக்தன்மை வரும்போது தான் தலை தூக்கணும் கர்த்தா பக்தா அசங்கம் சினிமாத்தினா அது வேலை இல்லை அப்போது நாசமடையும் உயிர்களுக்கு அன்னை போலும் அவிரோதம் விடை ஜீவகோடிகளுக்கு உள்ள அவிரோதம் அதிகமானவுடன் அதாவது விரோதம் இல்லாத தன்மை அவிரோதம் ஆகும் பகைமை உணர்ச்சி பிள்ளை வளர்ச்சி மாத்திக்க வேண்டியது தீங்கு அழுத்திடும் மச்சரன் அழித்தது ஆன்மாவையும் தீமை அடையும்படி செய்கின்ற சகியாமை என்பவன் நாசமுட்டனன் அதாவது தீங்கு அழுத்திடும் ஆன்மாவை தீமை அடையும்படி செய்கின்ற சகியாமை இருக்கேன் சைப்புத்தன்மை இருந்தாக சகியாமை போயிடும் அந்த பொறுமை சைப்புத்தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பொறுமை அப்படின்னு சொன்னால் தற்காலிகமான அமைதி படங்கிறது சைப்புத்தன்மைனா தொடர்ச்சி தொடர்ந்து அடக்கம் அதான் சைப்புத்தன்மை தொடர்ச்சியாக இருக்கிறது சைப்புத்தன்பு அயறவே செய்யும் ஐயம் மிகவும் தெளிவிலே அழிவுற்றுறது மயங்கும்பி செய்யும் சந்தேகமானது மிகுந்த மனத்தெளிவினால் அழிந்தது மனத்தெளிவு எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு சந்தேகமெல்லாம் போயிடும் பாரபட்சமாக இருக்கும்போது சந்தேகம் எல்லாம் வர்றதே பழையோ பாம்போ அப்படின்னா சந்தேகம் விளக்கு வச்சு சந்தேகம் போயிடுதுல்லவா அப்படி போல எல்லா விஷயங்கள்லேயும் அந்த காலம் சுத்தம் பண்ணி தான் விளக்கம் தீவிரம் வரும் அது சுத்தமாக விளக்கம் வரா சரியாக குழப்பிடுதான் கிடக்கும் சந்தேகம் வரும் விபரீதம் வரும் ரெண்டும் வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த கொஞ்சம் விளக்கம் பெறணும் விளக்கம் பண்ணணும் இஷ்கா இருக்கணும் இஷ்கா பண்ணி இருந்தால் விளக்கம் வரும் அதான் சோப்பு ஒன்று வேணும் இல்லை இல்லைன்னா அது த தலை தூக்காது குழப்பம்தான் ரஜவோட தவனால் இந்த அந்த காலம் சுத்தம் இருக்குமே ஆனால் விளக்கம் ஏற்படும் சந்தேகம் இருக்காது சந்தேகம் உடனே தெளிஞ்சிடும் இது போல ஒரு நீர்நிலையில் ஒரு சின்ன கல் போட்டவன உடனே தெளிஞ்சிடும் பாறங்காலத்துக்கு போடுங்க ஒரு நாள் தெரியறது கலைஞர் கிடைக்கும் அப்படி போல இங்க சந்தேகமாகிறது அந்த சுத்தம் இருக்குமே ஆனால் மிக சீக்கிரத்தில் தெளிவடைஞ்சிடும் கல்லு ரெண்டு கல்லு தான் சின்ன கல்லும் பெரிய கல் இன்னும் கல் தான்னாலும் கூட அதுக்கு அது வித்தியாசம் இருக்கு அப்படி போல சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம் அந்த காரணத்தில் தெளிவு இருக்குமே ஆனாலும் அது அந்த சுத்தமக்களும் சீக்கிரம் எழிஞ்சிடும் இல்லைனா சீக்கிரம் தெரியாது அதனால தான் அதனால் முன்னுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சந்தேகம் எல்லாருக்கும் வரும் சத்துவ ஞானம் வர்றவங்க சந்தேகம் இருக்கு அது வரைக்கும் சந்தேகம்தான் எல்லாருக்கும் வரும் ஒவ்வொரு சில ம் ரெண்டு பேரும் பேசி பேசிக்கிட்டே வச்சுக்கோங்க நம்மளை பார்த்தா பேசுகிறோம் சந்தேகம் வந்துடும் சந்தேகம் தான் நம்மளை பார்த்து பார்த்து பேசுகிறாங்களே அப்போ நம்மளை பார்த்தா பேசுகிறோம் பேசிக்கிறாங்க அப்போ நம்மளை பார்த்தா சொல்கிறாங்க என்ன சொல்லியிருப்பாங்க சந்தேகம் போம் வரும் அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கு ஆனால் பேசிட்டு போகிறாங்க என்ன பேசி போகிறாங்களோ விட்ஷா உதாசனை பண்ணால் சரியாக வச்சு அப்படின்னு ஒரு விஷாரம் வந்தால் விஷயம் தெளிவு சமாளம் வந்து கேக்கட்டும் என்ன நாமே முந்திக்கிட்டு கொழுப்பில் கிடக்கணும் அப்படின்னு விளக்கம் இருக்குமே ஆனால் சந்தேகம் வராது அதான் ஆராய்ச்சின்னு பேர் சொல்றார் அந்த சந்தேகமானது படி செய்யும் சந்தேகமானது மிகுந்த மனத்தெளிவினால் அழிந்தது அது மனத்தெருவு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் எப்போதும் வரும் உடனே அது மாத்திக்கணும் சொன்னா அது குணி விசேஷம் இருக்கணும் என்னன்னா மாறாது பாவ விசேஷனாலதான் சண்டை போட்டு கிடக்கிறது எல்லாரும் சின்னத பெரிசு பண்ணிக்கிட்டு அப்புறம் அவதி வரிந்தும் போய் துக்கப்படுறது அப்புறம்தான் புத்தி வர்றது அவதி வரிந்தும் போன பிறகுதான் இது எதுக்குதான் இந்த வேலைக்கு வந்தோம்னா அப்போ தான் தெரியும் அதிகாரி அப்போ அதிக வரைக்கும் தர்ப்பம் அப்புறம் சம்பம் அலங்காரம் மூணு செயல்பட்டுகிட்டே இருக்கும் அப்புறம்தான் கொஞ்சம் ஓயும் இது மற்ற தெளிவுள்ளவருக்கு ஆரம்பத்தில் ஓஞ்சி போகுது சரி போய் நமக்கு எதுக்கு இந்த பண்ணும் ஒதுங்கி போயிடும் பிரச்சனை இல்லை நம்ம அதில் கலந்துக்கிட்டு தீவிரம் பண்ண பண்ண தான் சிக்கல்கள் ஏற்படற காரணம் அதனால்தான் உதாசீனம் நிவர்த்தன் நிவர்த்தன் சொல்லியா வி விவகார பராமகன் போயிரு விவகாரத்தில் பராமகம் அப்படி போயிடுறது தான் அது போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கொண்டாடனமுன்னா அவர் துக்கம் வச்சுருந்தோம் விவகாரம் பற்றி போதும் நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு பைசா ஒதுக்கி போயிடும் இல்லைங்க அவ்வளோதான் அப்படின் கருத்து தர்க்கமான முறவே பொடி தமம் பொடி உறும் சத்துவத்தில் ஒரு சங்கமும் அசங்கம் உர நேர் நிற்குமோ ஒரு அருள் படை அருள் படையின் நிற்கவேது நிலமேது குடரேது நிலையே அவர்கள் குவாதம் மெளனத்தினாலும் தமம் சத்துவத்தினாலும் சங்கம் அசங்கத்தினாலும் அழிந்தது அருட்பலையின் முன்னின்ற மருட்பலை உருவின்றி ஒழிந்தது என பொருள் தர்க்கம் மௌனம் உற உறவே பொடி வாதம் மௌனத்தினால் நாசம் பண்றது வேண்டாம் பேசலாம் பேசியிருக்கேன் மௌனமாக இருந்தால் சரியாக போயிடும் வேண்டி பேச வாதம் பண்ணலாம் இல்லை ஒவ்வொல்ல பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் வாதம் பண்ண முடியும் தமம் சத்துவத்தில் கொடி வரும் தமோ குணம் சத்துவ குணத்தால் நாசமுற்றுறது மூணு குணங்களுக்கு ஒன்று குண உருவம்தான் தமோ குணத்தை போக்குறோம்னா ரஜோகுணம் கிளப்பணும் அப்போ அது ஒடுங்கும் ரஜோகுணத்துக்கு போக்குறோம்னா சத்துக்குணம் தான் ஒடுங்கும் கோபதாபங்கள் நிறைய வருது அது வந்து ரஜோகுணம் தமோ குணத்தின் கூட்டுறவு தான் ஆனால் ஜெயிக்கிறோம்னா பொறுமை சத்துக்குணம் பொறுமை எவ்வளோ கூட பொறுமை இருக்கோ அது தோற்று போயிருக்கும் ஒரு திட்டுலான்னு வச்சுக்கோங்க நீங்கள் பேசாமல் கல்லு மாதிரி உக்காந்துக்கோங்க வந்து பேசாமல் போயிடுவோம் நீங்கள் சொல்லணும் கட்ட வந்து சொல்லி போயிடும் பேசாம இருக்க முடியல நம்மளால் முடியாது அதனால தான் கேட்டோம் அதனால தான் அவை பிரிந்து வர்ற பொறுமை நமக்கு இருக்கிறது இல்லை ஆரம்பத்தில் செய்கிறோம் அதுதான் காரணம் அதனால் தமோ குணம் சத்துவ குணத்தால் நாசமிட்டது தமோகுணம் ரஜகுணம்னு தான் ஒரு சங்கம் அசங்கம் உர நேர் நிற்குமோ வாரான் என்ற கூட்டமானது தனிமையை அழைய எதை நிற்குமா உர நேர் நிற்குமோ ஒரு மருட்படை அருட்படையின் நூல் நிற்க ஓர் அஞ்சனுடைய சேனையானது ஞானவேந்தனுடைய சேனையின் எதிரில் நிற்குமேனில் ஏது நினம் ஏது குடர் ஏது நிலை கொழுப்பு எங்கிருக்கும் குடல் எங்கிருக்கும் இருப்புத்தான் எங்கிருக்கும் அது எதுவும் இருக்காதுன்னு அர்த்தம் ஆகவே இந்த குணங்கள் எல்லாம் செத்து குணங்கள் காரியமாகிய அப்போ இதுவரையும் சொல்லப்பட்டதெல்லாம் அஞ்சனுடைய காரியங்களாகிய குணங்களாகிய கெட்ட குணங்களெல்லாம் நாசமடைந்தன என்று இந்த பாட்டோட முடியுது அடுத்த பாட்டு அஞ்சன் அழிவு ஆவியை ஒழியவெல்லாம் அழுந்தகப்பட்டவஞியை பாதம் பனியன பகர்ந்த போதே இருபத்தி மூன்றாம் தேயத்தில் அஞ்யன் இதுவரைக்கும் அஞ்சனுடைய படகு நாசமாக போச்சு அஞ்சன்தான் இருக்கான் அவனும் இந்த அத்தியாசத்தில் அழிய போகிறான் சொல்கிறான் அதன்பொருள் ஆவியை ஒழிய எல்லாம் அழுந்து அகப்பட்ட தனது உயிரை தவிர சேனை அனைத்தும் நாசமுற்று கிடைக்கப்பெற்ற அஞ்ச பாவியை அஞ்சனாகிய பாதகனை எந்த பாதம் பணி என பகர்ந்த போதே எம் குருநாதருடைய திருவடிகளை வணங்குவா என்று அடியார்கள் கூறும்போது அறிவிலும் பேரொன்றும் அழிவுராபடி என்றானை கிளர்ந்தெழுமென்ன கேட்டேதை அஞ்சன் உள்ளன உள்ளனவும் அறிவென்பது ஏது அதனால் எனது சேனை எழுந்து வரும் என்பதை கேட்டார் எனல் இளம்பொருள் அறிவு இளம் எனும் பேர் ஒன்றும் அழிவுராது இருக்க அஞ்சவேந்தன் என்ற நாமம் ஒன்று மாத்திரம் நாசமாகாமல் இருக்கும் பர்யந்தம் ஞானம் இவரும் ஞானவேந்தன் என்பவன் பொய்யாய்போகும் என் தானை கிளர்ந்து எழும் என்ன கேட்டும் எனது சேனைகள் உயிர்ந்து உயிர்ந்து எழுவதாம் என்பதை ஞானவேந்தன் அடியார்கள் கேட்ட கேட்டதும் இது தொடர்ச்சிதான் அதாவது போர்களுத்தில் படைகளால் நாசமான பிறகு அது ராஜன் இருப்பான் இந்த ராஜனை அவங்க சொல்லுவாங்க எங்கள் ராஜனுக்கு நீ நமஸ்காரம் பண்ணி நீ அடிமையாகும் சொல்லுவாங்க அது பேர் ஆயிடுவாங்க சில ஆக மாட்டாங்க சொல்லுவாங்க என்னுடைய பேருக்கு வரைக்கும் நான் அடிமையாக மாட்டேன் இன்னும் சேனைகள் உற்பத்தி பண்ண போறேன் வீரா பேசுவான் அப்புறம் அவன் வலிமை உள்ளவனா இருப்பான் எல்லா சேனை பண்ணுவேன் ஒருத்தன் அப்புறம் ஜெயிக்க போறானா அவனை கொண்டு அப்படி போல இங்கே அய்யன் வீரா பேசுறான் நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஞானா வேந்தன் என் சொல்லக்கூடியவன் இன்னும் முடியுமா நிற்க முடியாது அப்படின்னு வீரா பேசுறேன் இந்த பாட்டில் அதை கொடுத்துக்கலன்னு போட்டாங்க அப்படித்தான் எல்லாம் போச்சு அவனை அதுதான் சொல்கிறாங்க நீ கப்பை கட்டையான்னு சொல்லப்போ நான் நாலு கொடுத்து சொல்ல ஒத்துக்கல இல்லை தூக்கு போகிறான்னு கொடுத்துருக்கேன் அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க அஞ்சனும் ஒத்துக்கல ஏன்னா அவனுக்கு காலம் முடிஞ்சு போச்சு அழியினா அப்படி தான் அப்படி துரியோதனை அப்படித்தான் சொன்னார் பத்தாம் நாளாக மரணம் அடைஞ்ச மரணப்படியில் இருக்கும்போது அப்போ போனது போட்டோம் நானும் போயிட்டேன் இனி நீ சமானம் பண்ணிக்கிட்டு அவரை ஒத்துமை இறங்கப்பாண்ணா அது அந்த பேட்டிக்கு அடம்பில்லான்டான் சரிப்பா எப்படியும் போடாங்க ஒத்தி மாட்டான் அப்புறம் அந்த கருணன் கூட சொல்கிறார் பதினாறு ஒத்தத்துக்கு முன்னாலேயே நீ வந்து குந்தி புத்துறான் தெரியுமாண்ணா தெரியுமாண்ணா தெரியும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இருக்கே அது எனக்கு அரிஞ்சுகளையும் ஜென்ம பகையாக போச்சு என்ன இருந்தால் நான் சேரமாட்டேன் சண்டையில ஒன்று நான்கு சாகணும் இல்லை அவன் சாகணும் அது மாற்ற முடியாண்டான் சரி எப்படியோ போடான்ட்டான் சொல்லி பார்த்தா கேட்கல பாருங்க அப்படி போல ஏன்னா அஞ்சனுடைய வேலை அதுதான் அஞ்சன் நாசமாவானே ஒழிய பண்ண மாட்டான் என்பது கருத்து அது அப்படித்தான் இருக்கும் சில பேர் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சத்துவகுணம் இல்லை உயிர் மேல ஆச்சரிக்க அவனுக்கு அதான் காரணம் தேகாய் மனம் தும் இரவின் முன் நிற்குமோ பஞ்சுதான் எரியின் முன் நிற்குமோ எங்கனே அரவமும் கவுடன் முன் நிற்குமோ ஞானமே வந்துரும் கண்ணின் முன் நிற்குமோ வெண்ணரும் கண்மேதிகை சூரியனுக்கு முன் இருளும் அக்னிக்கு முன் பஞ்சும் கடனுக்கு முன் சற்பமும் இருக்காது அழிவது போல ஞானத்தால் அஞ்ஞானமும் கர்மங்களும் அழியுமெனல் ஆனால் அஞ்சான் அப்படி சொல் அஞ்சன் அப்படி வீரா பேசினாலும் கூட அழிவான் என்பதை இந்த பார்த்த சொந்தன் பொருள் இருள் துணிந்து இரவி முன் இருட்டானது துணிவுடன் சூரியனுக்கு முன்னால் இருக்க முடியுமா சூரியனுக்கு இருள் பார்க்கணும் ஆசையாக இருக்கான் அதை பார்க்கவே முடியலையா வந்து ஓடி போகுதான் அப்படி போகல பஞ்சுதான் எரியன் முன் நிற்குமோ இளவம் பஞ்சானது அக்னி ஒன்றால் நிற்குமோ பட்டா ஒன்றே பிடிச்சுக்கும் எங்கனே அறவம் முன் நிற்குமோ எப்படி சற்பமானது கடலுக்கு முன்னால் நிற்க முடியுமோ நிற்காதுன்னு அர்த்தம் அப்படி போல ஞானம் வந்து உறும் கண்ணின் கண்ணின் முன் எண்ணரும் கண்மம் நிற்குமோ தத்துவம் உணர்ந்திருக்கின்ற ஞானிகள் திருவழியின் திருட்டியின் முன்பு அதாவது சன்னிதானத்தில் உள்ள அளவற்ற கர்மங்களினாலும் அழியாது இருக்குமோ அளவற்ற கர்மம் ஆனாலும் கூட அதை அழித்தான் செய்யும் அது இல்லை பஞ்சினை உளுத்தி போல் பல ஜென்ம எழுதவிக்கும் எல்லாமே ஆனால் தாழ் சுட்டி வெந்நீராக்கும் கிஞ்சி ஆகாமியான் விட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரதியத்தின் அனுபவத்தை தீர்மானம் பஞ்சு இருக்க ஊழ்த்தி இந்த தீ இல்லை ஊழித்தி என்ன என்ன அர்த்தம் பஞ்சில் சாம்பல் இருக்கும் சாம்பும் இருக்காது அந்த அளவுக்கு அது போயிடும் மிச்சம் இருக்காமல் போயிடும் அதான் சொல்கிறார் சஞ்சிதமானது தத்துவஜானமாக ஊழித்தி வரும்போது மிச்சம் இல்லாமல் நாசமடையும் அதன் காரணமாக ஆகாமி கர்மம் பற்றாது பிரார்த்த கர்மம் அனுபவித்த அது வளர்த்துவதைப் போல பிறகு உண்டாக்காது எப்படி விதையை வறுத்துட்டோம்னா மீண்டும் சீரும் உழைக்காது அப்படி போல் அது வறுக்கப்பட்டு விதையாகிடுது பிறைய உண்டாக்காது வறுத்த விதை சாப்பிடலாமிய விதை முளை வராது அப்படி போல் அனுபவிக்கலாம் அது மீண்டும் பிறகு உண்டாக்காது என்று தத்துவ ஞானத்தின் மகிமையை அப்படி அப்படி போல் இந்த தத்துவ ஞானம் வரும்போது அதாவது அகண்டாக ஆர்வத்துக்கு ஞானவேந்தன் வறுமையானால் அஞ்சன் நாசமடைவான் என்பது அழியுமி காயமும் கழியும் முன் இளைமையும் அன்புறும் கிளைஞரும் இன்புரும் போகமும் ஒழியுமி செல்வமுன் ராகி நீ நெஞ்சு நெஞ்சுணர் உரா உடம்பையும் இளமையும் சுற்றத்தையும் விடைய சுகத்தையும் செல்லும் செல்வத்தையும் ஓர் பொருளாக நினைத்து ஆத்மாவை அறியாய் எனல் இதன் பொருள் அழியும் இக்காயமும் பார்க்கும்போதே அழிகின்ற இத்தேகத்தையும் கழியும் உன் இளமையும் சொல்லாமற் செல்லும் உள் உனது இளமையையும் அன்பு உறும் கலைஞரும் ஆசையோடுற்ற பந்துக்களையும் இன்பு உறும் போகமும் சுகானுபவமாகிய போகங்களையும் ஒழியும் இச்செல்வம் செல்வோம் என்று அழிகின்ற இக வாழ்க்கையும் ஒன்று ஆக நீ உன்னியோம் ஓர் பொருளாக நீ நினைத்து கொண்ட உடைய நாயகனை நெஞ்சு உணர்வு உராது ஒழிவது ஆதார தலைவனை இருதயத்தில் அபரோட்சமாய் அடையாதிருப்பது அதாவது அவன் அஞ்சனும் பணியில் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பணியில் இன்னும் உனக்கு அது தேகாத்ம புத்தி இருக்கு செல்வப்பட்டு இருக்கு இன்னும் ஆசா பாசை நிறைய இருக்குது ஆகவே அழியுமே காயம் இது சரீரம் ஒரு நாளுக்கு அப்படி அழியாமல் இருந்தாலும் கூட இடைக்காலத்தில் அது நூயினாலேயும் இன்னும் மற்ற வித சீதோஷ வரத்தான் செய் அதன் பிறகு இளமை இருக்கு அது நிலையாது இளமை காலம்தான் வாழ்க்கையில் சுக அனுபவிக்கிற காலம் ஆனால் கொஞ்சம் காலம் தான் இருக்கு அவர் போயிருந்தது அந்த இளமை காலத்திற்குள் நோய் உரிமையானால் அதுவும் சரி ஆசையோடு பந்துக்கள் இருக்காங்களே அந்த பந்துக்களை என்ன பண்றாங்க அனுகூலம் இருக்க வரைக்கும் தான் உறவு பிரதோலம் இருந்தால் விட்டு நீக்கிடுவாங்க அதான் பந்துக்க சுற்றத்தாவுடைய கொள்கை அதுதான் சுகான போகங்கள் இருக்கின்றனவே அது கொடுக்கக்கூடிய பணம் இந்த பணமே செல்வோம் செல்வோம் என்று தான் சொல்லிகிட்டு இருக்கும் அதான் செல்வம்னு போயும் போகம் போறேன்னு சொல்லிகிட்டே இருக்கு ஓரேன் போகிறேன்னு சொன்னதே நாம் இரு சொல்லிட்டே இருக்கோம் அது இருக்க மாட்டேங்குது அதனால் அதை போய் சத்தியம் பண்ணு நினைக்கிறாயே என்று சொல்கிறார் ஒரு குரலாதனை நினைத்து கொண்டா எனக்கு ஆதார தலைவனின் ஹயத்தில் அபரோட்சமாக அடையாதிருப்பது எனக்கு ஆதாரமாக இருக்கின்ற பரபிரமஸ்வரூபத்தை அபரோட்சமாக அடையாமல் இருக்கிறாய் அதாவது ஞானவேந்தனாகிய அகண்டாக அரவிருத்தியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகிய அகண்டாக அபிவிருத்தி ஏற்றுக்கொள்வாயால் நீ வந்து முத்தி நிலை அடையலாம் அஞ்சநிலையை போய் ஞானநிலை அடையலாம் என்று இந்த பாஜன் சொன்னார் தேவர்களும் முனிவர்களும் பழைய ஒரு முவருமென்றிருந்தனையோ முழு முதல் என்று அறிந்தலையோ அவதாரியை மாயா காரியமான மும்மூர்த்திகள் முதலான தெய்வங்கள் என நினைத்தனையோ இவர் மாயை அதன் காரியங்களுக்கு ஆதாரமான பரம்பொருள் என்று அறியாயோ எனவர்களும் முனிவர்களும் இந்திரா தேவர்கள் என்றும் முனிவர்கள் என்றும் செழுமறையும் பழைய ஒரு மூவரும் என்று இருந்தனையோ அக்னி என்றும் பழமையான மும்மூர்த்திகள் என்றும் இருக்கின்றாயா முழுமுதல் என்று அறிந்தலையோ காணப்பருமே எழுந்தளியது என்று தெரிந்து கொள்ளவில்லையா ஒரு மறந்து போட்டார் ஆகவே மும்மூர்த்திகள் அவர்கள்லாம் பரிசின்ன உபாய் தாங்கினவர்கள் காரணப்புறவரி சின்ன உபாய் மாய எண்ணெய் பிறத்தை உண்டு அதிக காரணப்புறவந்தான் குழுமூர்த்தம் வர்றதே விவகாரம் பரம் காரணப்புறத்துக்கு தான் அந்த காரணப்புறம் காரிப்பரம் மூலமாக செய்கிறது எப்படி நான் கைகாலம் முதலில் எந்திரங்கள் மூலமாக தீயிகள் செய்கிறோமோ அப்படி போல ஒரு காரணப்புறமானது மூர்த்திகள் மூலமாக பிரதானமாக செய்கிறது என்ன எல்லா தெய்வங்களும் அதனுடைய கருவிகள் அப்படி செய்யும்போது எந்த ஒரு காரியம் காலப்பறம் செய்யறதாக அர்த்தம் அப்புறம் அதுவே பக்தானு கிரக அர்த்தமாக மூர்த்தம் வடிமன் தாங்கி வர்றது உண்டு அருவனாயின்னு அன்பர் குருவனாய் ஒருவன் என்பதும் மாவரே சொல்லுங்கள் என்னால் அத்தகைய உருவமானது எப்படி வருது பத்தியாவளைய்படும் பார்விசை புத்தியால் அறிவுண்ணா பிரான் என்ன பக்தி வலைய்படுவோம் காண்க மாணிகாரன் சொன்னார் ஆக பக்திக்கு தான் பகவான் கட்டுப்படாத ஒழிய அதிகாரத்தை கட்டுப்படில்லை சொன்ன அவர் சர்வை என்ன இருக்கு அதிகாரம் செல்லுமாங்க அவர் இவன் போய் நியமனம் பண்ணலாம் முடியுமா ஆகவே இந்த பூமியை தாங்கிறது ஆவிசேசன் முன்பு இருக்குல்ல அதை நான் தாங்கினேன்னு சொல்லுதான் அப்படி போல ஜீவர்கள் நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்று கர்வம் அடைகிறார்களே அது அறியாமை இதாக அய்யனுடைய வேலை அதனால் இந்த காலப்புறவமானது பக்தர்களுக்காக குருமூர்த்தமாக வர்றது அப்படிப்பட்ட குருமூர்த்தம் அதுவும் வந்திருக்கும் போது நீ சாதாரணமாக மும்மூர்த்திகள் என்றோ இந்திரா தேவாலய என்றோ அக்னி பகவான் முதலான சிறிய தேவாலயம் என்றோ நினைக்கிறாய் என்று அந்த அடியார்கள் சொல்கிறாங்க இலர் கெடும் பரிசிங்கெழுந்தருளி வந்தவன் என்ற அடியார் அகற்ற வந்த கடவுள் என்று அறியாமல் மனிதன் என்று இருந்தனையோ வேணல் இதன்பொருள் இந்த உலகத்தின் இடர் இவ்வுலகத்தில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் கெடும் பரிசு இங்கு எழுந்தருளி வந்தவன் நாசமாக்கும் பொருட்டு இம்மண் உலகத்திற்கு குருமூர்த்தமாய் வந்தவர் என்று அருந்தினையோ என்பதை தெரிந்து கொள்ளவில்லையா மருடன் என்று இருந்தனையோ மனுடன் என்று இருக்கின்றாயோ என்று அரியார் சொல்கிறான் ஆக ஒரு காரணப்பறவ குருமூர்த்தமாக வந்திருக்கிறது அது உலகத்தின் இவர்களை போக்குவதற்காக வந்திருக்கிறது ஜீவர்களுடைய துக்கங்களை போக்குவதற்காக குருமூர்த்தம் வந்திருக்கு பல வழிகமாக வர்றது உண்டு கண்ணவா கண்ண அவதாரம் இருக்கு அது மன்னர்களுடைய கொடுமைகளெல்லாம் சமாளிக்கிறதுக்காக வந்தது அது சங்கர அவதாரம் என்ன மதவாதிகளுடைய கொடுமைகளை நீக்கிறதுக்காக வந்தது அது பரந்த அளவில் வந்தது இது அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு தொகுதியிலே பகுதியில் இருக்கிறவர்கள் திசைமுறைக்கு விளக்கம் தீர்வதற்காக வந்தது அப்படி வர்றதுண்டு சிற்றரசர் மாதிரி ஆகவே இந்த காலபுரமானது ஞான மார்க்கத்துக்கும் அவதாரம் பண்ணது உண்டு உலக லௌக மார்க்கமாகிய வரும் மதுவை பற்றி வரும் எந்த ரூபத்திலையும் அதர்மம் தலை தலைவுக்கு போது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் பண்ணதாக பகவான் சொல்லியிருக்கார் பரித்ரானாய சாதனா விநாசாய சதுஷ்கிருத்த தர்ம சாபனார்த்தாய சம்பவம் அமை யுக்தான் அப்படி அதர்மம் எங்கே மேலோங்கி தர்மம் தாழ்கிறதோ அதை தர்மத்தை உயர வைத்து அதர்மத்தை தாழ வைக்கிறதுக்காக அவதாரம் எடுப்பேன்னு சொன்னேன் அப்படி அவதாரம் எடுக்கிறதுல பரந்தளவு இருக்கலாம் சிறிய அளவு இருக்கலாம் எந்த இருந்தாலும் கூட அதுக்கு அனுபவத்தினுடைய கணித திற வேறு கிடையாது என்று அடியார் சொல்றாங்க ஆளுடையான் தாளுடைய எதிரே நின்றனை ஆவி இப்பொழுதே இழந்தனையே அன்பர்களை ஆட்கொள்ளும் அதிசயமான சர்க்குணங்களுடைய குண்ணாதனுடைய சந்நிதியில் இருக்கின்ற நீ அழிவாயனல் நீங்க குண்ணாதன் முன்னால் இருந்துகிட்டு இப்படி வரா பேசுகிறாய் நீ அழிய போகிறாய் என்று சொல்ற அதிரேக அளவுடைய ஆச்சரியமான மைத்திரி ஆதி மைத்ரி மைத்ரி உபேட்சை நான்கு குணங்களோடு கூடியிருக்கிற ஞானிகள் இருக்கிறார் எங்களுக்கு ஆள் உடையான் பரிபாலிக்கின்ற தன்மை உடையவன் தாழ் உடையான் ஆதியான மோட்சமாயிருப்பவன் எதிரே நின்றனை சன்னிதானத்தில் இருக்கின்றாய் ஆவி இப்பொழுதே இழந்தனையே உன் உயிரானது இதே சமயத்தில் போகப்போகின்றது என்று அடியார சொல்கிறாங்க நாயனாரடியார்கள் நகர் தோறும் பெருபோது கோமுற்றான் அடியார்கள் நவிழ்தொரும் பெருமைச் சிறந்த குருநாதர் தொண்டர்கள் எடுத்துரைத்த போது பெருக்சனம் செய்து பசாசத்திற்கு சமணனான அஞ்சன் மிகுந்த கோவமுற்றவனாய் இந்த உலகம் அடுத்த பாட தொடரும் கோவம் வந்துச்சு எழுச்சால் அஞ்சனை ஒத்துக்க மாட்டான் ஏன் அஞானந்தானே இருள் மந்தாந்தகாரம் அந்தகாரமாக இருள் ஏற்றுக்காது ஒரு ஏற்றுக்காதனால கோவம் தான் வரும் பழகிற அளவுக்கு எப்போவுமே கோவம் வரும் பலச்சாலும் கோவம் ஏன் உடம்புல பலம் இருக்குது மனசில் பலம் இல்லை மனசிலும் இல்லை கோவம் தானே செய்யும் அப்படின் ஆண்மையே அறிமுதை முதலானது விளக்கோரையும் இருபத்தி மூன்றாம் தேயன் அழிவு சொல்ற படைகள் எல்லாம் தோத்த பிறகு தலைவனாகிய அஞ்சன் சரணாகி ஆடைகள் சம்மதிக்க மாட்டேங்கிறான் அதைப்படி சொல்லிட்டு வரல அவதை என்னும் ஞானவேந்தன் வருவனில் எனது ஆற்றல் அறியலாம் என அதாவது அஞ்சல் என்று சொன்னால் அஞ்ஞானம் விளக்கமின்மைன்னு அர்த்தம் அதனால் விளக்கம் இல்லாதனால தராதனத்தில் பதில் சொல்வது உண்டு ஞானம் இருக்க முடியாது சூரியன் இருந்து இருக்க முடியாது அனைவரும் சொன்னது என் முன்னால் நிற்கிற சூரியன் ஒருகை அப்படி போல அஞ்சன் சொல்வதாக சொல்லப்படுது இதன் பொருள் ஞானவேந்தன் வந்து ஞானவேந்தனானவன் புறப்பட்டு என் எதிர் நன்னுரல் ஆன எல்லையில் காணும் என் ஆண்மையே எனக்கு முன்பு சேருகின்ற போதல்லவா எனது வல்லபத்தை பார்க்கலாமே அப்படிங்கிறது என் அஞ்சனுடைய வேலை முடிந்த பழக்க உள்ளே இவ்விதம் கூறிய அங்கது வார்த்தைகளை கேட்ட குருநாதன் நகை செய்தனர் என அவன் மொழி என்பதாக கூறிய கொடிய வார்த்தைகளானது எந்த திருச்செவி ஞானவேந்த மீது அழுகிய செவிகளில் சென்ற இல்லை ஏட்ட மாத்திரத்தில் சிரித்து அருள் செய்யும் புன்னகை செய்து அழுகினார் ஆனால் அஞ்சனுடைய சுபாவத்தை பற்றி இந்த பாட்டிலே விளக்கப்படுகிறது மே ியை மன்னோர் எண்ணோர் மகிழ தன் மகிமையை வெளிப்படுத்த எண்ணினார் எனல் தேவர்களும் மன்னில உள்ள மனிதர்களும் ஆச்சரியப்படும்படி செய்ய குருநாதர் தயாரானார் என்பது கருத்து இதன்பொருள் ஒம்பர் இன்பர் ஓ அப்பா மனிதர்களும் மகிழும்படி ஒளிமிகும் புகழ் தம் பெருந்தன்மை தனது பேராற்றலை காட்ட சமைந்து வெளிப்படுத்த எத்தனமாய் திரு உள்ளம் கொண்டு ஆக உடனே அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்த தயாராகிறார் அழுது படாமறை பண்டையோர் மூவர் இன்று அழுது பெறாவளி அஞ்சன் மேலாக விசைத்தனன் அண்ணலே அவர் அருகே வேதங்கள் தேவர்கள் மூவர்கள் இதுவரை அழுதும் அடைவதற்கன திருவடிகளை அஞ்சனுக்கு அழிக்க நினைத்தனர் எனதுபடாமறை வேத வேதாந்தங்களும் வான் உளோர் இந்திராதி தேவர்களும் பண்டை ஒரு மூவர்கள் பழமையான ஒப்பற்ற அயன் அரி அறணும் இன்றுகாறு அழுதுபெறாத அண்ணலி இது பியந்தம் கண்ணீர் ஆராய் அழுது அடையா குருநாதன் திருவடிகள் அஞ்சன் மேல் ஆக இசைத்தனர் அஞ்சனுடைய சிரத்தின் மேல் சூட்டும்படி சம்மதித்தனர் அதாவது இது துதிப்போ நிந்தை துதி நிந்தேன்னு பெறுதுக்கு திருவடி தேவர்களும் மனிதர்கள் கூட பெற முடியாது அஞ்சன் மேலே படுதான் அப்போ எவ்வளவு உயர்ந்தவன் என்று மாதிரி கொண்டு போகிறான் துதிப்பருவால் நின்று துதி நிந்தை அடுத்த பாடல தலை வைக்க போற ஒரு உணர்வில் உதைத்தியை பிரம்மாதிகளாலும் அடைய முடியாத திருவடிகள் அஞ்சன் திறத்தில் சூட்டப்பெற்ற பெற்றது ஆதியாம் வே சர்முக பிரம்மா முதலான பூலோகத்தில் உள்ள மனிதர்களும் மட்டுமல்ல ஒருவரும் ஒருவர் பெற அடி உணர்வு இளான் உச்சியின் மீதும் உதைத்தது மட்டுமல்லி ஒருவரும் பெற முடியாத திருவழிகளை அங்கேன ஒரு சிரத்தின் மேலும் மிதித்து அருகினார் சூட்டினார் அருந்தான்னு சொல்லியிருக்கு மீத்த அறந்தால் பாட்டில் வருது உதைத்ததே தான் இருக்க வழியே அது சூட்டினார்கள் அர்த்தம் பண்ணப்படுது அது யாருக்கு செய்யணும் பக்தர்களுக்கு செய்யலாம் இவன் விரோதி இவனுக்கு போய் சூட்டினார்ன்னு சொல்ல முடியுமா உதைத்தது மீர்த்ததுன்னு சொன்னால் அப்புறம் இங்கே நான் உதைத்ததுன்னு சொல்லணும் மிதித்தல் மிதித்து அருகினார் அதை போட்டு வரும் ஒரு மிதி மிதித்தார் படிச்சக்கரவர்த்தியை வாமன் மேய்த மாதிரி மேய்ச்சது தீடு வச்சாருங்க மேய்த்தது தான் பதிலுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஆகவே சூட்டினார் என்பதை விட உதைத்தார் முதித்தார் என்று சொல்லலாம் அப்படி முதிக்கும்போது அப்போச்சுன்னு அர்த்தம் அதாவது அகண்டாதி அவண்ட மங்கம் பண்ண உடனே அங்கே ஓடி போச்சு ஓடி போன சோருபம் வெளிப்பட்டது இந்த அகண்டாகார விருத்திக்கு காரணம் குருநாதர் குருநாதர் உத்தரவு முதலே போட்டார் இப்போ அஞ்சனை அழிச்சுட்டு வான்னு சொன்னார் அகண்டாகார விருத்தி ஆகிய ஞானவேந்தன் போய் படையில் அடித்த பிறகு குருநாதர் அகண்டாகார விருத்தி மூலமாக செஞ்ச பிறகு அஞ்சனை அழிக்கிறார் எப்படி அழித்தார் அவள மங்கத்தை நீக்கிறார் நீக்கின உடனே அஞ்ஞானம் போயிடுச்சு போனே சுரபம் விளங்குச்சு இது குருநாவுட அனுகிரகம் அனுகிரத்தினாலதான் சுரூபம் விளங்குச்சு அர்த்தம் தென் திசை துயர் தீர்த்தத்தால் செய்தருளும் பலி தெரியுமோ இன்றி செய்கின்றன வல்லவோவி தலைமீதும் இருக்கவே மார்கண்டன் முதலியவர்களுக்கு மரணபயம் மாற்றிய மலரடியின் மகிமை அறிய முடியுமா இவ்வங்கனது தலையில் இருக்கவும் இசைந்தது என மூன்று பாடல்களில் குருநாதனுடைய பெருமையை விளக்கிறார் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பாடலுக்கு கருத்து என்னன்னா நீத்தியாசனம் பேர் நீத்தியாசனத்தினாலே அஞ்ஞானம் ஓரளவுக்கு தான் போச்சு இன்னும் சகிர் சமாஜ் இந்து சமாஜ் வந்தால் தான் முழுமையாக போகும் அதாவது திடபரோட்சம் வச்சுக்கணும் போகும் திடபரோட்சம் ஞானத்தினால அஞ்ஞானம் குறைஞ்சது அப்புறம் குறைஞ்ச பிறகு அந்த குருநாதருடைய அருள்னால மீண்டும் போகுதுன்னு அடுத்த பாட்டு வரப்போகுது இப்ப மூன்று பாடகர்கள் குருநாதருடைய பெருமையை போய் சொல்லும் பொருள் தென் திசையின் துயர் தீர்த்து அருளும்படி தெரியுமோ அன்போடு நினைப்பவர்களுக்கு எமலோகத்தில் உள்ள துன்பம் நீக்கி நீக்கிய திருவடிகள் திருவருள் செய்திருக்கின்ற தன்மையானது அறிய முடியுமா இத்தலை மீது இருக்க உச்சியில் இருப்பதற்கும் இன்று இசைகின்றன அல்லவோ இப்போது சம்மதித்து இருப்பது மரக்கருணியினால் அன்றோ என்று அர்த்தம் பண்ணிக்கணும் ஆகவே இது மரக்கரணுன்னு பேரும் மரக்கருணை மரக்கரணை என்று சொல்லக்கூடியதில் நேரடியாக ஆட்கொள்வது ஜண்டித்து ஆட்கொள்வது மரக்கரணுன்னு ரெண்டுமே கருணை தான் ஆனால் எதிரிடையாது அப்படி இந்த அஞ்சனை நாசம் செய்து சுரப உணர்வை அந்த சிசன் கொடுக்கறது ஆக இப்போது முற்றிலும் நாசம் அடையலை ஒரு அமுக்கு வச்சிருக்கார் அப்படி அமுக்கு வச்சிருக்க பிறகு அதேபோல் இன்னும் தீவிரம் செவிகள் சமாதி கூடி நூல் சமாதி வர்ணம் இது தடைகள் இருக்கின்றன அதாவது லயம் விட்சேபம் ரசாஸ்வாதம் லய விட்சேபம் ஆவரணம் லயம் விட்சேபம் கஷாயம் ரசாஸ்வாதம் சொல்லக்கூடிய நாங்கள் தடைகள் நீங்கி அணிந்ததே சமாதி கொள்ளணும்னு சொல்லப்படும் இது ஞான மார்க்கத்தில் இதே முறை மிக சீக்கிரமாக முடிஞ்சது அது யோக மார்க்கத்தில் நிதானமா முடியுது விசாரம் தீவங்க அங்கே மன ஒடுக்கம் தீவிரம் மனதை உள்முகமாக்குறதுல தீவிரம் பண்றாங்க விசாரத்தை தீவிரம் பண்ணணும் விசார தீவிரம் தான் இங்கே நித்தியாசம் பேரும் அதை விட தீவிரம் அப்புறம் சமாதியம் பேரும் இதெல்லாம் சிரவணமான வர்றது சிரவணம் பலத்தினால மனமும் மனபலத்தினால நித்தியாசம் கூடும் நித்தியாசனம் நாமரூபத்தை நீக்கி ஐஷாத்தையும் பார்க்கறது வித்தியாசம் பேர் அது உள்ளும் மரமும் பார்க்கறது வெளியில எல்லா நாமரூபங்களையும் நீக்கி நீக்கி பார்க்கும் போது ஏக பார்த்தாலும் பிரமசுரமாக தோற்று உள்ளே இருக்கின்ற எண்ணக்கூட்டங்களில் இருக்கிற நாமங்களையும் அந்த ரூபங்கள் நீக்கி பார்த்தா ஐஷாணம் தான் இருக்கிறது உபதி சாதனம்தான் இருக்கிறது அதுதான் கோடசன் அந்த கோடசனுக்கும் இவ் வெளியில் பார்க்குற நாமரூபம் பார்த்த பிரம்மத்துக்கும் ஏகத்தும் உண்டு எப்போதும் ஏகத்துவந்தான் ஞான காலத்தை மட்டும் ஏகத்துவம் அஞ்ஞான காலத்து ஏகத்துவாதான் இருக்கிறது அப்படிப்பட்ட நிச்சயம் வர்றதுக்கு நீத்தி ஆசை அதன் பிறகு அது திடமாகறதுக்கு அப்படி மீண்டும் உண்மை பார்க்கணும் அர்த்தம் அர்த்தம் சொல்லப்பாங்க பெரியவர்தும் செயலாவதும் பிறர் அறிவால் தெரியுமதன்றும் செய்து முடிந்திடும் மகான்களின் மகிமியானது ஐவைகளால் அறியத்தக்கது அல்ல அவர்கள் செய்யும் பெரும் செயலை கண்டறியலாம் எனல் இதன்பொருள் பெரியவர்தம் செயல் ஆவதும் பிறர் அறிவால் அறிவோம் என தெரியும் அது அன்று மகான்களுடைய பெரும் செய்கையானது அஞ்ஞானிலது புத்தியால் அறியலாம் என்பதாக தெரிந்து கொள்ளக்கூடியதன்று அது தெரிவதும் அதை அறிந்து கொள்வதும் செய்து முடிந்திடும் திசையில் பிறர் செய்ய முடியாத செய்து முடித்திட்ட அதை அறிந்து கொள்ளலாம் மகான்களுடைய செயல் அஞ்ஞானியுடைய செயல் வெளிப்பட்டாதான் தெரியும் இல்லை தெரியாது அதான் செயற்கரை செய்வர் பெரியர் சீனியர் செயற்கரை செயலாக செய்களாக வந்தவர் சுரத்திரர் விராத்தியர் என்று வேதம்னு சொன்னாங்கன்னு சொல்லுவார் சுழத்திர வேதம் படித்தவன் விராத்திரம் படிக்காதவன் பிராமணன் தான் ஆனால் மற்ற சமயங்களில் எல்லாம் சமான் இருந்தாலும் கூட வேதம் படிக்கிற சமயங்களில் அவன் பாய்மொழியதாக இருப்பான் அவனுக்கு தெரியாது அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் வேதம் படிக்காதவன் என்று எல்லாத்துலேயும் அப்படித்தான் செயற்கில் ஓட தெரிஞ்சவன் தெரியாத ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட சாமான ஓடத்துட்டான்னு சொல்லுவோம் தெரிஞ்சவங்க கொண்டாலும் போவோம் அப்போ ஆளு பார்த்தா சைக்கிள ஓட்ட ஓட்ட கண்டுபிடிக்க முடியுமா ஒருபோதும் செயலுதான் தெரியலாம் அப்படி போத ஞானிகள் அஞ்ஞானிகள்ங்கிறது செயல்பாடுல தெரிஞ்சது நம்மளுடைய தோற்றமா தெரியாது பிறவி முரிய வந்தவர் இருவிழங்கு கடலருளாள் அறிஞர் என்று மிலர் அவளர் என்று மிலர் அவர் சுதந்திரமதடையவே அடியார் பிறவித்துயர் அழித்த அழிக்க வந்து அருளும் குருநாதர் பேதமின்றி வந்து அடைந்தால் அனைவருக்கும் சுதந்திரத்தாலும் கருணையினாலும் அருளுவரேனர் ஒரு கால் போட்டுக்கணும் இதன் பொருள் செறிதரும் வினையால் நெருங்கி வரும் பிறவி முறிய பிறப்பு ஒழிய இறைவர் வந்து திருவிளங்கு கடல் அருளனர் சர்க்குருநாதன் எழுந்தருளி மேன்மையாய் இலங்குகின்ற திருவெடி தீட்சை அறிஞர் என்றும் இலர் சாதனம் உள்ள பக்குவர் எனக் கருதினார் அவளர் என்றும் இலர் சாதனமின்றி அப்பக்குவர் எனக் கருதினார் அவர் சுதந்திரமது அடையவேன் அப்பெருந்தகைய தகையனிடமே எல்லாம் ஆட்கொள்வதும் அதாவது குருநாத சரணாகதி அடைவார்கள் ஆனால் அவர்கள் பக்குவரா பக்குவரம் பார்க்க மாட்டார் சரி இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நடக்கட்டும் என்று தான் சேர்த்துவார் அப்படி இது மகான்களுடைய நிலையின்னு சொல்கிறார் காரணம் என்னான்னா எப்போது வைராகியம் கொடுத்து அப்போது சன்னியாசம் பெறலாம்னு சொல்லப்போடுது சன்னியா தர்மத்துக்கு மூச்சுத்தன்மை பார்க்காமல் அவன் குருநாதனுடைய சாமர்த்தியும் கொள்ளாதட்ட சரணாகாத அடைஞ்சாலே அவர் ஏற்றுக் கொள்கிறார் இவர் பக்குவம் அபக் அபக்குற பக்குவம் பண்ணால் அவர் விரும்புறார் ஆனால் பக்குவம் இல்லை பக்குவம் பண்ணி விரும்புகிறேன்னு விரும்புகிறார் அவராக போனாதான் இவங்க அனுப்புறதில்லை அப்படிங்கிறது கருத்து இதுதான் பெரிய மகான்கு லட்சணம் கோயில் மனத்தில் யாராவது சேரன்னா சேர்த்துக்கிறது அவங்க சேர்த்துக்கிறதுனா அங்கே கட்டுப்பாட்டுக்கு அடைக்கிறதா இருப்பான்னு சொல்லுவாங்க படிப்பு இருக்கோ இல்லையோ நல்லவனா கெட்டவனோ எந்த ஜாதியோ இதெல்லாம் பார்க்குறதே இல்லை இருக்கிறீங்க சரி இருந்து பாரு பிடிச்சா எரியல் என்ன போகும் அது என்ன சாதாரண வேலை செய்வேன் அது கேவலமாக போகிறது எங்களுக்கு மூடுகிறது பிடிக்கிறது கூட்டுறது சொல்லுவாங்க நான் என்ன வேலைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது ஒன்று சில பேருக்கு அங்கே பெரியவர்களுக்கு கீழே வேலை கொடுப்பாங்க கீழே மேல் வேலை கொடுப்பாங்க இல்லை அய்மான ஒரு கேள்வி பார்க்குறதுக்காக ஆ கோவில் அவர்கள் அப்பக்கம் இல்லைன்னாலும் சேர்த்து இருக்கிறேன்னா சேர்த்துக்கிறது ஒன்று அப்படி நித்யாசாமிங்கிறவர் அப்படி தான் அவர் படிப்பில் ஒன்றுமே கிடையாது பெற்றவன் சேர்ந்தவர்கள் அவர் பின்னால்லாம் படித்துக்கிட்டாரு இருந்தாலும் எழுத்தே எல்லா தெரியாது அவருக்கு படித்தது தான் அதை மனம் பண்ணுவார் சேவை பண்ணுவார் அப்படிலாம் இருந்தவங்க அப்படி பல பேர்கள் இருந்திருக்காங்க இதில் தமிழர் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது தான் ராமேஷ்ணாமட்ட தமிழர் அப்படி இல்லை அவங்க விதி பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் படிச்சுருக்கணும் பத்தாவது பன்னெண்டாவது அதாவது ரெண்டாவது கல்யாணம் ஆகா மரணம் இங்கே அந்த பிரச்சனை இல்லை ஆய் வந்து அஞ்சு ஆயிரம் சேர்த்துக்கிறது தான் கல்யாணம் ஆகா மரணம் வயசு இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே இருக்கணும் இங்கே வயசு நாற்பதாவது கூட சேர்த்துக்கிறது தான் இருக்கு எப்பன்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சேர்த்துக்கிறது சரி அப்படி சேர்த்துக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க வேலை தான் வச்சுக்கிறாங்க அதே செய்ணமா கிடையாது அது தகுதியான ஆள் பார்க்குறாங்க அது அவங்க சம்பிரதாயம் இங்கே சம்பிரதாயம் அப்படி இல்லை இங்கே ஞானமாக இருக்கும் அது கர்மமாக இருக்கும் கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஆளமா இருப்பாங்க இங்க ஞானத்துக்கு தகுந்த மாதிரி இங்க பாக்கிறாங்க இங்கே பாடத்தில் அதுதான் ஞானத்துக்கு தகுந்த மாதிரி சாதனமின்றிய அபக்குவர கருதியில அப்பெருந்தகளுமே எல்லாம் ஆள் கொள்வதும் சாதனம் உள்ள பக்குவரணக் கருதியில சரணாக இளைஞா போறோம் அவ்வளோதான் வேண்டியது என்பது ஒரு சம்பிரதாயத்தை இந்த பாடல பார்க்கலாம் குரு பரமநாதமருள் பெருகவே உடைய திருவினான் அறிவிலானுடன் அடைய நூறும் வகை அறைவான் அவதாரியை வேதமற்ற சர்க்குருநாதன் கிருபை மிகுதியால் அஞ்ஞானமும் மாயும் அதன் கருவமாகிய அனைத்தும் அழிந்த முறையை பத்து பாடல்களால் கூறுவோம் எனல் அடுத்த பாட்ட பாட்ட சொல்ல போறன்பொருள் பிரிவு இல்லாத குருவரணார்த்தம் அருள் பெருகவே உடைய திருவினான் வேதமற்றிருக்கின்ற குருவாகிய பரம்பொருள் தமது கிருபையானது பெருக்குடைய தெய்வீகத்தன்மை உடையோன் அறிவிலான் உடன் இவ்வகில மாயை உயிர் அடைய நூறும் வகை அரைவுவான் அஞ்சனோடு இச்சர்வ மாயையின் உயிர் அனைத்தையும் நாசமாக்கும் தன்மையை கூறுவோம் இனி பத்து பாட்டில் சொல்றோம் என்று இனி ஆரம்பிக்க போகிறார் சலிக்கு மன தெளிச்சியே சிரித்தழு மடிப்பு மர திருத்தடைய கெளுத்தேன் பொருள் சலிக்கும் மனத்து எழுச்சி அற தவிர்த்து தம்பிட்டு சஞ்சலப்படுகின்ற மனத்திலிருந்து எழும் சங்கற்ப விகற்பங்கள் இல்லாமல் நீங்கும்படி இதென்று அறியும் சுற்றறிவற்று அகத்தே செழுத்து எழும் அத்துடிப்பும் அற திரித்து மனத்துள்ளே அசைத்து அசைந்துண்டாகும் அத்துடித்தலும் இல்லாது மாற்றி அடைய கெளுத்து மாயை அவித்தை அதன் காரியங்கள் அனைத்தும் அழித்து அகத்து சிலித்து எழும் அத்துடிப்பும் அற நிறுத்தனர் அத அசைந்து உண்டாகும் அத்துடித்தலும் இல்லாது மாற்றி மாயை அவித்தை அதன் காரியங்கள் அனைத்தும் அழித்து சொன்னதுனால நித்தியாசனம் அது வெளியிலும் உள்ளிலும் நடந்த அதை இனி வெளியில கிடையாது உள்ளேயே முடிஞ்சு சொல்ல சொல்ல சொல்ல இந்திரியங்கள் இருக்கு இருந்தாலும் செயல்படுறதில்லை காது தெரிந்த உடம்பு மூடாம இருக்கு கோசு கிடைச்சாலும் தெரியல காது சத்தம் சத்தம் போட்டும் தெரிய மாட்டேன் அப்படி இருக்கிற காரணத்தினாலே விவாதி நடக்குது மனமானது உள்முகமாகி செயல்படக்கூடிய சாமர்த்தியுடைய செயல்படுது அவஸ்தை மாற்றம் அப்போது இங்க இருக்கிற ஜாக்கராவாசையில பிராரந்தம் வாசனை ரெண்டும் முக்கியத்துவம் அடையுது அப்புறம் ஜீவ முயற்சி அங்கே வந்து பிராணத்தம் கிடையாது வாசனை தான் பிரதானம் அங்கே அது வாசனை அனுசாரமாக பரிணாமம் அது பரிணாமத்தில் அடையும் போது முயற்சி ஒரு பானையர் படி வாச முயற்சி முயற்சி இல்லை அங்கே அப்புறம் எப்படி அது மனமே வாசனா பிரகாரம் விவாத பரிணாமம் அடையுது அப்படி விவரி பரிணாமம் அடைகிற அந்த சமயத்தில் ஜாக்கிரவாசாமத்தும் சம்பந்தம் இல்லைன்னு விவகாரம் இருந்துகிட்டே இருக்கு இது நம்ம சொப்பன அவசியம் இலக்கணம் அதே போல வெளியில நீத்தியாசனம் பண்ணி உள்முகமான மனசானது சவிர் சமான்னு சொல்லும் போது உள்ள திருப்படி தோற்றம் உண்டு அது திருவிழி தோட்டம் தோற்றும் போது திருப்படி தோற்றத்துக்கு அதிஷானமான பிரமம் தான் எங்கிருக்கிறவர்கள் இல்லை என்று நிச்சயம் பண்றதுக்கு அது விஷயம் பண்றது சகிர் சமான் அப்படி நிச்சயம் பண்ணி பண்ணி பலமடைந்தேன்னு சொன்னால் திருவிழி தோற்றம் இருக்காது திரு தோற்றம் இல்லாமல் அதிஷ்டானம் மட்டும் இருக்குங்க சொல்றோமே பேர் எப்படி சொப்பனம் இல்லாத தூக்கம் போல சொப்பனம் நீங்கின பிறகு தூக்கம் வரும் அதை தூக்கத்துக்கு தான் பேர் இருக்கு அங்கேயும் அந்த ஜீவன ஜீவனம் அதாவது அந்த கோலத்தனுடைய பிரதிபம் ஜீவன் பிரம்மத்து அகற்று அடைகிறான் என்று சுழித்தியெல்லாம் சொல்லியிருக்கு ஆனாலும் அந்த பாவனி எல்லாம் தடுக்கிறது அஞ்ஞானம் அதான் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறது இங்கே அந்த அஞ்ஞானம் நாசம் அடையுது சமாதி அவசையில் நாசம் அடைகிறதுனால அந்த நூல் சமாதியில் நான் இதுவரைக்கும் சச்சியானந்த சூர்மமாக இருந்தேன் இருந்தேன் இப்போ சச்சியானந்த சூர்ம இருக்கிறேன் எனக்கு உண்மை விளங்கி விட்டது என்று இந்த பாவனியோடு தான் வெளியே வர்றது அதற்கு முன்னாங்க இருக்கிற திருவிடு தோட்டத்தோடு கூடியிருக்க அதுதான் செகு சமாதானம் பேர் சொப்பனம் போல அதை பற்றி இப்போ பத்து பாடல்கள் சொல்ல இது ஒரு முதல் பாட்டு அடித்தேன் பொருள் குறித்திடல் அற்ற இடத்து அதனை குறிப்பவனுக்கு குறிப்பார் குறிப்பவனை கெடுத்து நாம ரூபங்களாய் குறிக்கும் பாவனைகள் ஒழித்த அவ்விடத்து அப்பாவனையை உண்டு வண்ணும் வாசனை நாசம் செய்து கருத்த இருள்தனை கதுவ கரித்தனை விட்டு அழித்து கடுமையாக கடுமையான வந்த கடுமையான அந்தகாரம் கெட மனச்சாட்சியை விடுத்து நாசமாக்கி திருப்படி தோட்டம் சமீக்கல் சமாளி வரும்போது சாட்சி பானனை கொள்ளணும் கரி அது இது திருப்படிக்கு நான் சாட்சியாக என்ற ஒரு பானம் இருக்கணும் அதே பானனை தான் ஜாக்கரவாசையில் இருந்து அபியாசம் பண்ணி பழகணும் இந்த நாமரூபங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மம் நாமனு நான் சாட்சியாக என்ற பாவனை இருக்கணும் அந்த பான வலிமை தான் தகுதி சமாத்தியாக வரும் இல்லைன்னா வராது எப்படி சொப்பனாவாசை ஜாக்கராவாசையில் சம்பாதித்த வாசனைகள் தான் சொப்பனாவாசையில் பரிணாமடைந்து பல விதமான அப்படி போல் இந்த ஜாக்கராவையில் எந்த அளவுக்கு நித்தியாசன பரிபாகம் இருக்கோ அது செவிகர் சமாதியில் அது சாட்சி பாவனையும் அந்த திருவிடி தோற்றத்தை நாசம் பண்ணணும் இல்லைன்னா மாசம் பண்ணாலும் சொல்லுவோம் குறித்த குறிப்பழிய குலைத்தே மறித்த விட்பரி பரிசித்தாக தேனல் மற்றொழித்தே இதன் பொருள் குறித்தல் குறிப்பு இறத்தல் என் இ குறிப்பு அழிய குலைத்து ஒன்றை நினைத்தலும் நினைப்பை நாசமாக்கலும் நாசமாக்கலுமே என்னும் அவ் எண்ணமில்லாது அடித்து மறித்த இடத்து அதில் பறித்து பரிசித்து மனமற்ற விடத்து அந்த நிலையை அபியசித்து அகத்து எனல் மற்றும் குறி ஒழித்து நான் என்பதும் வேற நாசமாக்கி ஆக இந்த நான் என்பதும் வேறு என்பது நாசமாக்கி சொமாற்றம் இருக்கிறது என்று ஒரு அபியாசம் செய்யணும் சொல்றாங்க பரச் சுழர் வீட்டழி தேம் இதுவரைக்கும் தொம்பது விசாரம் முடிஞ்சது இப்ப தத்துவ விசாரம் ஆரம்பிப்படுகிறார் தத்துவ விசாரம் சொல்றோம் இதன் போல் தனி சுழர் இஜகத்து ஒப்பற்ற பிரம்மஸ்வரூமே இவ்வுலகமாக ஒளிர் அதனை கட பிரகாசிக்கும் நினைவும் நீங்கும்படி அக்கணத்து பனித்துவலை அந்த சணமே பனிச்சுளி போன்ற தடிப்பு ஒழிய பர சுடர் விட்டு அழித்து ஜகத்து என்ற தழுமு நீங்க பிரம்மாத்திரம் என்ற நினைவால் நாசமாக்கி இதெல்லாம் பாவனைகள் இதுவரைக்கும் தும்பது பிரச்சாரம் அதாவது சாட்சி என்று சொல்லப்பட்டது நாமருப்பா இக்கு திருப்படி சொல்றது சாட்சின்னு சொன்னார் இப்போ என்ன பண்ணணும் இந்த சாட்சி பாவனை விடுத்து அகண்ட பாவனை கொள்ளணும் அதனால ஜகத்து என்ற தழும்பு நீங்க விரமாத்திரம் என்ற நினைவால் நாசமாக்கி இப்போ அது அஞ்ஞானம் நீங்கின பிறகு அஞ்ஞானம் முட்டிலும் நீங்கள நீச்சல் அடித்ததை அமுக்க வச்சுட்டு நடத்தம் அமுக்களை அஞ்ஞானத்தின் பிறகு இது அகண்டாக பலப்படுத்தணும் பலப்படுத்தின நாசம் அடையும் இப்போ ஓரளவுக்கு நாசம் அடைஞ்சிருக்கு அவ்வளோதான் முழுமையாக அது சாட்சி போய் பிரம்மசருமான்ங்கிற அகண்ட பாவனை ஒரு திடப்படுத்தணும்னார் முன்ன அகண்ட பவானன் உண்டு இடமில்லை ஒரு அலக்கறுப வீட்டழித்தே மூலமும் வரையும் இருபத்தி மூன்றாவது அஞ்சன் அழிவுன்னு சொன்னப்பட்டது அந்நுடைய அடியை பற்றி பத்து பாடல்களை சொல்லலாமல் அவதாரியை கொடுத்தார் இந்த பத்து பாடல்களில் தற்ப விசாரம் தொம்பது விசாரம் தற்போ அச்சி சாரம் மூன்று விசாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன அஞ்ஞானம் முற்றிலும் நாசமடையவில்லை அதாவது பரோட்ச ஞானத்தினாலே ஆவணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி நாசமடை அஞ்ஞானத்தினுடைய காரியம் ரெண்டு அசத்வாபாதம் என்று விளங்கவில்லை பிரமம் இருந்தால் விளங்காத விளங்காதல்லவா என்று கேள்வி அசத்தாபாதம்னா பிரம இல்லை நீங்க சொல்றது போய் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிரணம் வந்ததுனால ஒத்துக்கணும் உண்டு பிரத்யம் பிரபஞ்சம் மித்தே சாசபரமானது அனுபவம் வரல என்பதை முன்னாலே சொல்லி முடிச்சார் அதாவது அஞ்சன் அடிந்தான் அப்படிங்கறது அர்த்தம் தான் அழிந்தான்னு சொன்னாக்க ஒரு பகுதி அழிஞ்சது அர்த்தம் அந்த மறுபகுதியை அழியணும்னு சொன்னா மீண்டும் தொடர்ந்து விசாரம் பண்ணணும் பரோட்சமான விசாரம் அது இப்போ பரோட்சமான விசாரம் ஆகிறதுக்காக தீவிரமாக விசாரம் பண்ணுவேன்னா தீவிரமாக விசாரம் எப்படி அதே விசாரம் தான் தீவிரப்படுத்தணும் சொம்பது விசாரம் தற்ப விசாரம் அச்சு விசாரம் சொம்பது விசாரம் இது சொல்லியாச்சு அதான் முன் பாடல்களில் அதை சொல்லி ப பத்தொன்பது இருபது பத்தொன்பது ரெண்டு பாட்டு சொன்னார் பத்தொன்பது மூணு பாட்டு இப்போது தத்விகாரம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டில் ஒருக்கி ஒருமணப்படுத்தியதை விரித்து பிரம்மாகாரமாக்கி அது சுழல் உற்று விருப்பத்திலிருந்து கொண்டு உழற்றும் இருள்தனை கலங்கச் செய்யும் அஞ்ஞானத்தை பேர் அருக்கன் உதித்து பிரபை இட்டு அடித்து அகம்பிரம்மி என்னும் பிரம்மாக்கார விருத்தி இன்னு போட்டு இத்து போட்டுக்கணும் ஞானத்தின் பிரகாசத்தால் நாசம் செய்து அதில் அலக்கன் அறுத்து அப்பிரம்மத்தின் மறைப்பாகிய துன்பம் ஒழித்து ஆகவே அந்த அசத்தாபாத காவலம் நீங்கின பிறகு அப்பனா பாத காவலம் இருக்க அதை நீக்குவதற்கு இந்த உபாயங்களும் சொல்லிட்டு வர்றார் அதை தான் சொல்கிறார் மனதை ஒருமுகப்படுத்தணும் அதன் பிறகு பிரம்மாகார விருத்தியை ஆவிறத்தி பண்ணணும் விரிவாக்கணும் பிரம்மத்திலே இருந்து கொண்டு கலங்க செய்யும் அஞ்ஞானத்தை அப்பிரமாசி என்னும் பிரம்மா கார யுத்தியை கொண்டு அபியாசம் பண்ணணும் அந்த ஞான பிரகாசத்தால் நாசம் செய்யணும் பிரம்மத்தில் மறைப்பாகி துன்பம் ஒழிக்கணும் என்பது இந்த தத்பதி விசாரத்தினுடைய கருத்து அப்படியே என்ன அர்த்தம் விசாரம் தீவிரப்படுத்தணும் தீவிரப்படுத்த முடிவு செய்யும்போது தடைகள் வரும் என்று இந்த பின்பாடில் சொல்லப்போகிறான் விகர்பம் தனி சுடர் விட்டறி தயர்வை கொளுத்தே என்பொருள் ஜகத்து திரித்த விடத்து ஒழிய உலகமானது தோன்றாமற் கெடுத்தபோது எழுச்சி அற சிரைத்து மறுபடியும் தோன்றாமல் நாசமாக்கி விகர்பம் அற தனி சுடர் விட்டு எரித்து பேதமில்லாதபடி அத்வைத ஞானானுபவத்தைக் கொண்டெறிய செய்து அயர்வை கெடுத்து தளர்ச்சியை நாசமாக்கி ஆகவே உலகமானது தோன்றாமற் எடுத்த போது இது அப்படி உலகமானது தோன்றாமற் எடுத்த போது இப்படி உச்சாரம் பண்ணி செய்யும்போது மறுபடியும் தோன்றாமல் நாசமாக்கி மீண்டும் தோணும் நாசமாக்கணும் ஒரு முறை அகண்டாக அறிவுறுத்தியானது நான் அவன் சச்சானபுரமாக இருக்கேன் சொன்ன உடனே அஞ்ஞானம் ஒரு நாய் சுற்றிக்கிட்டு இருக்கு பல ரெண்டு மூணு நாய் கழுந்து அடிக்கிறோம் போயிருந்தா போயிடுது அப்புறம் மீண்டும் வருது அப்புறம் மீண்டும் அடிக்கிற மீண்டும் வருது இதே வேலை தான் அப்படித்தான் அது நாயை ஓட்ட முடியல சோளமாக இருக்கிற நாயை இன்னும் இருக்கிற அங்கே ஓட்ட போகிறோம் அப்படி சூர்ஷமாக இருக்குது அது சூட்சமான அகண்டாக மூலமாக ஓட்டுறோம் அது திரும்பி வரத்தான் செய்யும் அதான் மறுபடியும் தோன்றாம நாசமாக்கி பேதமில்லாதபடி அத்வைத ஞானுபவத்தை சுற்றெறிய செய்து பேதபாவன் இருக்கிற வரைக்கும் அத்வைத சித்திக்காது அப்போ தளர்ச்சியே நாசமாக்கி தளர்ச்சி போகும் இதெல்லாம் ஒன்னும் வந்துடுறதில்லை முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதே பெரியபாடு அப்புறம் அபியாசம் அதை விட பெரியபாடு சிசனை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாட்ல மூணாவது சொல்றாரு அந்த கருத்து வச்சுதான் இங்கேயே படிக்கிறார் அதே ஆசிரியர் தானே அதனால இந்த ஞானானுபவம் வர்றதுன்னு சொன்னால் அது நடந்தால் லிங்காலத்தில் அபியாசம் பண்ணணும் ஒரு நாள் வந்துடுறதில்லை பரவட்சியானம் வர்றதே பெரியவாள் பரவ ஞானத்திலேயே பிரம்மஞ்சியம் பிரபஞ்சம் நிச்சயம் நித்தியங்கிறது நம்பிக்கை வரணுமே அதான் அது பரவச்சியானு நம்பிக்கையே இல்லாமல் எப்படி பரவட்சியானம் வரும் அத நம்பிக்கை இருக்கணும் அப்பரோட்சம் இல்லானாலும் கூட சாஸ்திர பிரமாணத்தை வைத்து நம்ம நம்பணும் அப்படி நம்ப சொன்ன அப்புறம் அப்புறம் எங்க போறது ஒரு போதும் போக முடியாது அதனால விசாரம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் செலுத்தல் திருத்தல் அட்டடைய சிவச்சுடர் விட்டு போட்டுக்கணும் பொருள் கலர்ச்சி களிப்பு அழுகையும் சந்தோஷமும் அக தெளிவு உள்கலக்கம் புத்தியின் விளக்கமும் மனத்தின் ஆரவாரமும் மிகுத்து யுகத்தே அதிகமா அதிகலோகத்தில் செலுத்தல் செல்லுகெல்லும் அற்று மாறு இல்ல விட்டு எரித்து எவாவற்றம பிரகாசத்தை கொண்டு செய்து அதனால இந்த அபியாச காலத்துல அது நம்ம இஷ்டத்துக்கு வராது மனசு அடங்காது அப்போ மீண்டும் மீண்டும் அந்த பிரம்ம பிரகாசம்னு சொல்லக்கூடிய அகண்டா கார்பத்தி அவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது முடியும் ஒரு நாள் ரெண்டு வர விஷயம் இல்லை இருந்தாலும் கால நேரத்தில் அபியாசம் பண்ணாக்க அபியாசம் பலத்தினால்தான் வடிக்க வரும் இதெல்லாம் ஒளிவு வாரம் எளிவாரம் கிடையாது அப்படிப்பட்ட நிலையை இங்கே சொல்லிட்டு இருக்காங்க தனி பிரித தெரு குமரு இனி பிரிதற்று இடுக்கன் அறுத்து விட்டேன் பொருள் தனியில் பிரிது அற்று தனது ஸ்வரூபத்திற்கு வேறில்லாது இருக்கும் அருள் இருக்கின்ற ஞானமைய தனி சுழற் தற்பதத்தை ஒப்பற்ற பிரகாசமாகிய பிரம்மஸ்வரூபத்தில் இனி பிரிது அற்று இனிமேல் இரண்டாவது பொருள் இல்லாமல் இடுக்கன் அறுத்து விட்டு இருக்க இசைத்து துன்பம் ஒழித்து உள்ளபடி இருக்கச் செய்தவுடன் அபியாச முதிர்ச்சி இல்லம் இப்போ சொல்றது அது பேதபாவனையெல்லாம் தளத்துக்கும் போது அதனை சிறுக சிறுக குறைக்கணும் நெல் பிரிது அற்று தனது சொரூபத்திற்கு வேறில்லாது இருக்கும் அருள் இருக்கின்ற ஞானமய தனிச்சுடர் தற்பதத்து ஒப்பட்ட பிரகாசமாகிய பிரம்மஸ்வரூபத்தில் இனி பிரிது அற்றேன் இனிமேல் இரண்டாவது பொருள் இல்லாமல் இழுக்கன் அறுத்து விட்டு இருக்க இசைத்து துன்பம் ஒழித்து உள்ளபடி இருக்கை செய்தவுடன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வரூபத்தில் போன அந்த மனசானது நிலையாக இருக்கணும்னு சொன்னால் அபியாச பலந்தான் சொல்லப்படுது அதனால பிரம்மபாவனை எவ்வளவு திடமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பங்கள் நீங்கும் என்பது கருத்து சுக புரண தடிப்படைய சமித்திடல் பதனை துணைத்தேன்பொருள் ஜக புரண தடிப்பு அடைய சமித்திடல் உற்ற இடத்து ஜக தெளிவில் உலகமாக தோன்றும் இரஜோ தமோ ரூப தூலத்தன்மை யாவும் இல்லாமல் போனவிடத்தில் லய விட்சேப கஷாயங்கள் இன்றி செய்யும் தியான வழியால் அடையும் சவிகற்ப சமாதியில் உதயமான ஆனந்தம் அல்லது விட்சேபதுக்க நிவர்த்தியால் உதயமான ஆனந்த அனுபவத்தை களிப்பு அதன் சிவப்பிரபையின் தொலைத்தின் கர்த்திரு கரண பாவம் கலன் கலன்று பிரமமாகிய தான் மாத்திரம் விளங்கும்போது உலகாங்கிதமாகிய அச்சந்தோஷத்தை மாற்றினார் இதில் லய விட்சேபம் கசாய ரசாஸ்வாதம்னு பேர் இப்போ இந்த பாடலயேபம் கஷாயம் இந்த மூணும் சொல்லி அப்புறம் ரசா சுவாத்தியம் சொல்லிவிடுகிறார் கருத்திரு கர்ணபாவம் கலன்று பிரபமாகிய தான் மாத்திரம் விளங்கும் போது உலகாங்கிதமாகிய சந்தோஷத்தை மாற்றி இதே விசாரசாரத்தில் போட்டிருக்கு ஏன்னா சமாதி அனுபவத்தை பற்றி அவர்கள் விளக்க சொல்கிறார்கள் இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு வருவான் அப்படின்னு சொன்னால் விசாரம் பண்ணால் வரும் அது எப்போ விசாரம் பண்ணுறதுன்னா அது எப்போ புண்ணியம் போடுது அப்போ தான் எப்போ நிசா புண்ணியம் போடுது அப்போ தான் வீடு வாங்கணும் கட்டணம்னு அதிட்டம் போட்டிருக்கோம் பணம் இருக்கும்போது தானே செய்யலாம் பணம் என்ன பண்ணுறது பணம் போடுது அப்படி செய்யலாம் இல்லைன்னா இப்படி அப்படி போல் திட்டம் ஞானம் அடைய இந்த திட்டம் இருந்தாலும் கூட நிமிச்சுக்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி அந்த கல சுத்தம் இருந்தால் தான் முடியும் உச்சேமம் கர்மத்தினாலே பாவகர்மம் ஒழிந்து நடுக்கல சுத்தமாகி நிஷ்காம பாவத்தினாலே சஞ்சலங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கி ச விட்சேபம் நீங்கின பிறகு வந்திருக்குமே ஆனால் இதெல்லாம் கூடும் ஏற்றம் இருந்தால் அதை விசாரம் பண்ணி அதனால் இந்த லயம் என்றால் தூக்கம்னு அர்த்தம் தூக்கத்தை எப்படி போக்குறதுன்னு சொன்னால் தூங்கியே தீக்கணும்னு சொல்லப்படுது இல்லைன்னாக்க தூக்கம் கா வந்துக்கிட்டே இருக்கும் அது தூக்கம் சமான்னு சொன்ன பிறகு உட்சேபம் உட்சேபம்னா சஞ்சலம் அது உதாரணம் சொல்லப்பட்டு விசார ஒரு குறியானது உள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு வீட்டுக்காரங்க கதெல்லாம் தாலி போட்டாங்க இப்போ அந்த குருவியானது வெளியில் போக முடியல அதனால் அமைதியாக இருக்க முடியல இந்த பக்கம் அழைஞ்சு அழைச்சிக்கிட்டே கிடக்கு அப்படி போல் யோகியானவன் ஜ சமாதி கொடுறதுக்காக முயற்சி பண்ணி உக்காந்துக்கிட்டான் மனமாக வெளியே போக சொலிக்கிது இவன் அடைச்சிவிட்டான் மனம் போகப்படாங்கிறான் அப்போ அது மனதாக உள்ளே ஆடிக்கிட்டே கிடக்குது இதே உற்சாக பண்ணுப்பாரு போக ஆசைப்படுது இவன் உள்ளே ஏ இருக்குன்னு உத்தரவுப்படுறான் உத்தரவு போட அது ஒத்துக்க மாட்டேங்குது அது கஷாயம் அப்படின்னு சொன்னாக்கா இது சமானம் சொன்ன பிறகு அந்த குருவி ஓஞ்சி அசந்து கீழே விழுந்த மாதிரி இது மனமானதை விழுந்த பிறகு இது போய் இந்த மனம் போயிடுச்சு ஒரு சூட்சமத்தில் உள்ள வாசனைகள் கிளம்புறோம் இது போய் சொன்னான் மூலபலம் தான் ராவண ராம உத்தியத்தில் எல்லா மனமும் மூலபலத்தை தான் ஆ மூலபலத்தை ஜெயிக்க முடியாமல் பயந்துகிட்டு உரங்கள்லாம் ஓடி வச்சான் அப்புறம் தான் பார்த்து திருப்தி பண்ணான் என்ன பண்ணார் எல்லாம் நாமம் போட்டாரான் நெத்தியில் நெத்தியில் நாமம் போட்டு ஏற்கிறான்னு சொல்லு அப்படி ஏற்றாரான் பார்த்தான் நீராமன் அப்படின்னாங்க அவன் சொன்னால் உள்ளத்தில் நாம நீராமன் தான் ஒரு குள்ள சண்டை போட்டு எல்லாம் செத்து போட்டாங்களான் அப்படி போல் எது அது மூலபலம்னு வேறு அப்போ இங்கே வாசனையானது மூலபலமாக இருக்குது இல்லை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு போனால் கடைசியில் ரசாஸ்வாதம் சொல்லக்கூடிய மூலபலமானது கிளம்புது அப்படி கிளம்பும்போது அது எப்படி ஒடுக்குறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு துக்கம் கொடுக்குது அது விசாரத்தினால்தான் ஒடுக்கணும் ராமன் எப்படி போடுறாரோ அம்பு அம்பு போட்டாரோ எல்லாரும் நாமம் போட்டாரோ அப்படி போல் இந்த வாசனைகளை உதாசீனப்படுத்திடணும் இப்போ சாமன் எடுத்துக்கிட்டாக்க அது சண்டை பொண்ணு ஓஞ்சிடும் ஓஞ்ச ஒரு அமைதி ஏற்படும் அமைதி ஏற்பட்ட பிறகு ஒரு சுகன் தோற்றம் அதாவது ஒரு ரசாஸ்வாதம் சொல்கிறார் ரச ஆஸ்வாதம் ஆனால் சுகத்தின் தோற்றம் சுகத்தின் சேர்க்கை அதுக்கு என்ன திருஷ்டாக கொடுக்குறாங்க சுமை தூக்கிட்டு போகிறாங்க ஒருத்தன் ஊருக்கு போகிறோம்னா இடையில் சுமை அதிகமாக ஓய்வு எடுக்கணுமான்னா ஒரு சுமகம் தாங்கி கல் இருக்கும் இன்னும் கிராமத்தில் இருக்கு என்ன கூட அதில் சுமை வச்சுட்டு கீழே கல் ஒன்றும் இருக்காது அதை படுத்துக்குவோம் படுப்போம் ஆனந்தமாக இருக்கும் அவனுக்கு ஆனால் இன்னும் போகவேண்டும் தூரம் இருக்கிறதுனால ஒரு மீண்டும் எழுந்து தலையை தூக்கும்போது துக்கமாக தான் இருக்கும் அவனுக்கு ஊருக்கு வச்சேற வரைக்கும் துக்கம் இருக்குது இடையில் ஒரு சுகம் அப்படி போல் இந்த மனமானது ஒடுங்கும் ரசா கஷாயத்தினாலும் அந்த மனமானது அமைதி அடையும் வாசனை எல்லாம் போது அது ஒடுங்கணும் ஒடுங்கின பிறகு அந்த எப்படி ஒரு அமைதி ஏற்படாப்போ எப்படி விஷய சுகங்களில் விஷயம் கழித்த உடனே மனம் ஒடுங்கி ஆத்மாவுடைய ஆனந்தம் வெளிப்படுதோ அப்படி போல் இந்த குழப்பம் பண்ணிக்கொண்டு வந்த கஷாயம் இருக்கு கஷாயம் அடங்கின ஒன்று அந்த மனமாவது அமைதி அழைப்பது சச்சியானது பானம் ஆகும் அப்போ இந்த இன்பம் தோற்றம் இந்த இன்பமே சமாதி இன்பம் நினைக்கப்படாதுங்கிறாங்க பிறகு என்ன செய்யணுது அவங்க எப்படி அந்த சுமைத்தாங்கியில் வச்சு வச்சு வச்சுப்போட்டு இவங்க கீழே படுத்து சுகமாக இருந்ததோ அது தற்காலி சுகமாக ஆக இருக்கிறது மாதிரி இங்கேயும் தற்காலி சுகம் நினச்சிக்கணும் அப்புறம் மீண்டும் மூளை துவக்க துக்கம் இருக்கிற மாதிரி மீண்டும் இதை வெளிப்படுத்தி உருமமாக்கணும் விறுத்தி உள்ளே செலுத்தணும் அப்படி செலுத்தும் போது தான் ரசாஸ்வாதம் முடிஞ்ச பிறகு அந்த ஆவணத்தை பங்கம் பண்ணணும்னு சொல்லப்படும் நாலு நிலைகள் சொல்லப்பட்டிருக்க இருக்கின்றன லயம் உட்சேபம் கஷாயம் ரசாஸ்வாதம் ரசாசுவதம் தாண்டணும் இது வந்து ஞானத்துக்கு தூரம் பரிமந்தான் ஆகவே அந்த ரசாஸ்வாதம் தாண்டி அந்த அகலாக விறுத்தியை செலுத்தும் போது அப்புறம் ஆவணம் பங்கம் ஆனால் அது அபலட்சமான பேர் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிருக்கேன் சஞ்சலம் அல்லது துக்கம்னு அர்த்தம் அதான் குருவியை சார்ந்து சொல்ல குருவியானது வெளியில் போகவோ விடமாட்டிங்கிறான் களை சாத்திட்டாங்க உள்ளேயும் அது இருப்பு கொள்ளலை அழைஞ்சுக்கிட்டே இருக்கும் அலைஞ்சு அலைஞ்சு ஓய்ச்சு போயிடும் கீழே விழுந்துடும் அப்படி போல யோகியானவன் வெளியில் போக மனசை விடமாட்டிக்கிறான் என்ன என்ன கொண்டு தடுத்துடுறான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேலை உக்காந்துறான் உருவியான் மனமானது உள்ளே இருப்பு கொள்ள மாட்டேங்குது வெளியில் போகிற ஆசைப்படுது உள்ளே இருப்பு கொள்ள மாட்டேங்குது அப்போ சஞ்சளமாட்டேன் வெளியில் போக விட உள்ளே இருக்கும் முடியலையே அண்ணன் சில கேர் அப்படி இருக்கும் அப்புறம் அப்படியே இருந்தாக்க அதை ஓஞ்சி போயிடும் குறுகிய போய் போய் அசஞ்சு போய் ட்ரக்கெல்லாம் ஓஞ்சி போனால் கீழே விழுந்துடும் அடுப்போல் மனம் ஒடிக்கிறோம் மனம் ஒடுக்கினா கஷாயம்னு சொல்லக்கூடிய பழைவாசனையாக இருக்கும் இந்த பழைவாசனையை போக்கிறதுக்கு உதாசனம் முக்கியம் அப்படியே பார்த்துக்கிட்டு அதிகமாக தான் இருக்கு நாங்கள் அப்படி இருந்தோன்னா தானாக அது ஒடிங்கிறோம் அப்புறம் தான் ரசாஸ்வாதம் அதாவது அது கொஞ்சம் தற்காலிகமாக சுகம் தோற்று அது சுகமே சமாதி ஆனந்தம்னு நினைக்காமல் அதை உதாசனப்படுத்தி மீண்டும் செலுத்தணும்னு சொல்லப்படும் அதை சுமையை வீடு போகிறவருடைய திஷ்டாந்தம் அப்படி போன பிறகு அந்த ஆவணத்தை மங்கம் பண்ணணும் என்று பின்னால் சொல்லப்படும் விஷயலாபத்தினால எப்படி உணவு ஒடுங்கும் போது ஆத்மாவுடைய ஆனந்தம் வெளிப்படுதோ அதே போல அங்க கஷாயத்தின் மூலமாக அது அடங்கும் போது ஒரு ஒழுக்கம் ஏற்படும் மனத்துக்கு அப்போ ஆனந்தத்தினே பிரதிமண்டம் அதனால மறைப்பு இந்த வேகமானது புள்ளி விசேஷம் அவதி பிறந்து வந்தவர்களுக்கு சொல் பிரச்சாரத்திலே வந்துடுது காசிக்கு இங்கே போகணுன்னா இங்கேருந்து போகணுமுன்னா ஒன்று நடந்து போகிறது மிக மிக கஷ்டம் வண்டி மாட்டு வண்டி போகிறது மிக கஷ்டம் அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை அதை விட பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் அதை விட கஷ்டம் நல்லது ரயிலில் போனால் அதுவும் நல்லது விமானத்தில் போனால் இல்லை சிக்கரம் போயிடலாம் அது விமானத்துக்கு பணம் வேணும் இல்லை யார் பணம் நிறைய இருந்தேன்னா உடனே விமானத்தில் போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு இறங்கிடணும் இல்லைன்னு சொன்னாக்க போகலாம் அப்போ விமானத்தில் போகும்போது கீழே ஊர்கள்லாம் முக்கியம் இல்லை ஒன்றுமே தெரியாது அது மாதிரி போயிடுவாங்க அப்படி போல் விசார மார்க்கத்தில் தீவிரமாக விசாரம் பண்ணும்போது இந்த லயம் நிச்சயம் கசாரம் தெரிஞ்சுக்காது தெரிஞ்சுக்காமல் போய் போய் சம அந்த ஆறு பங்கம் பண்ணிடும் அப்படி பங்கம் பண்ணுறதுனால அவர்களுக்கு இந்த விசார மார்க்கம் உள்ளவர்களுக்கு இதை பற்றி கவலைப்படுறதில்லை இப்படி என்ன கவலைப்பட படுறது அவங்க விசாரம் தான் முக்கியம் அது பரிந்து அந்த கணக்கு சுத்தம் இருக்குமே ஆனால் சித்திக்கும் அப்புறம் தானாக வந்துடும் அது அந்த கணக்கு விலை இருக்கு அதான் முதல் சம்பாதிக்கும் மறுச்சு போகணும் இந்த தீவிர விசாரம் எல்லாம் கூட பின்னால் வச்சுக்கலாம் நிஷ்கா மண்ணியம் நிஷ்கா உபாசனை தீவிரமா இருக்குமே ஆனால் இல்லை தானாக வந்துடும் பணம் இருக்குமே ஆனால் எல்லா காரியம் உட்காது சாதிச்சிடலாம் அதுபோல அங்கே நிசாமண்ணியம் இஸ்லாம உபாசன குறைவாக இருக்கிறதுனால தான் நீண்ட நேரம் உட்காந்துக்கிட்டு சமாதி பண்ணிக்கிட்டு அப்படியே காரணம் அதனால அவர்களை அந்த யோகமாக உள்ளவர்களுக்கு அது சந்தோஷமாக தெரியும் உச்சாரமாக உள்ளவர்களுக்கு அவர்கள் தொழில் செய்து கொண்டு நிசாமண்ணி இஸ்லாம உபாசனை சம்பாதிப்பார்களையான அது தீவிரமாகும்போது தானாக